வெயில் இல்லைன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டம் வெயில் கடுமையாக இருந்தால் சமாளித்துக் மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை மழையே பெய்து கொண்டிருக்கிறது வெயிலே கிடையாது என்று சொன்னால் மனிதனால் தாங்க முடியாது எல்லா பொருளும் நாட்டம் எடுத்து போயிடும் வெளியே போக முடியாது தூங்க முடியாது அது பண்ண முடியாது எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப பெரிய சிரமம் இது அனுபவத்திலே நாம் பார்த்து ஆக இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் அதனுடைய வேலைகளை செய்வதற்கு சூரியனை அசலாக அல்லாஹத்தலா ஆக்கி வைத்திருக்கின்றன மனித வாழ்க்கைக்கு மிருகங்கள் பறவைகள்ருவனங்கள் பொருள்கள் மற்ற எல்லா உயிரினங்கள் வாழ்வதற்கும் காரணமாக ஆக்கி வைத்திருக்க அதே மாதிரி மரம் செடி கொடிகள் இவை அனைத்தும் அதனுடைய தன்மைகளை உருவாக்குவதற்கு ஒரு வாழை மரம் இருக்கின்றது வாழை மரத்திலே வாழைப்பழம் வாழைக்காய் வாழைப்பழம் உருவாவதற்கு சூரியன்தான் அசல் காரணமாக இருக்கின்றது மாம்பழம் வருகின்றது என்று சொன்னால் அதற்கு சூரியன்தான் அசல் காரணமாக இருக்கின்றது அதே மாதிரி பயிர்கள் விளைகின்றன தானியங்கள் விளைகின்றன பூக்கள் விளைகின்றன மற்ற எந்த பொருள்களா பல கோடிக்கணக்கான பொருள்கள் இவை அனைத்தும் விளைவதற்கு விளைந்து மனிதர்களுக்கு ஏற்படுத்தி அதே போன்று உருவாவதற்கும் சூரியன் தான் அசல் காரணம் அல்லாஹால நடத்தி முந்தின வாசகத்தை அல்லாத்தால காரியங்களை அவ நிர்வகிக்கின்றான் எல்லா காரியங்களும் அவன் தான் நிர்வகிக்கின்றான் நான் இந்த பொருள்களை எல்லாம் காரணங்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான் எப்படி அல்லாஹுதான் நோயை சுகமாக்குகின்றான் ஆனா அல்லாஹான் நோயை சுகமாக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமகாது நோய் நல்லா என்ன பண்ணணும் மருந்து சாப்பிடணும் மருந்து என்பதை அல்லாஹால சபமாக காரணமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அது போல சூரியன் அல்லாஹத்தால காரணமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் நீங்க அந்த மேகம் உருவாவதற்கு மேகத்திலிருந்து அதாவது சூரியனின் காரணமாக பூமியிலே வெப்பம் ஏற்பட்டு நீர் நிறைகளிலே உள்ள அந்த நீர்கள் எல்லாம் ஆவியாக மாறி மேலே சென்று அது மேகமாக உருவாகி அந்த மேகத்திலிருந்து மிக குளிர்ச்சி ஏற்படக்கூடிய நேரத்தில் அங்கிருந்து தண்ணீர் பெய்து அது திரும்ப வரக்கூடிய அற்புதமான சூழ்நிலை அல்லா தலா சூரியன் அசலாக வைத்து அல்லா சரி மேகம் ஏற்பட்டது மழை பெய்ய போகின்றது என்று சொன்னால் அப்புறம் என்ன வரும் இடி மின்னல் இவை எல்லாம் ஏற்படும் இடி மின்னலின் காரணமாக என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன என்னென்ன பாதக சாதக பாதகங்கள் எவை இருக்கின்றன என்பது பற்றி உள்ள விளக்கங்கள் எல்லாம் நிறைய முன்னால் சொல்ல சூழத்தில் பக்கமாக நிறைய விளக்கம் சொல்லியிருக்கோம் ஆரம்பத்திலே இடியும் மின்னலும் மனிதனுக்கு சாதகமா பாதகமா அதுல சாதகமும் இருக்கின்றது பாதகமும் இருக்கின்றது சில பேருக்கு அது பாதகத்தை ஏற்படுத்துகின்றது பெரும்பாலான மனிதர்களுக்கு அது சாதகத்தை உண்டாக்கி வைக்கின்றது மின்னல் வெட்டுகின்றது வெட்டுகின்ற காரணத்தினால் அந்த மின்னல் தாக்கி பல பேர் இறந்து விடுகின்றார்கள் மின்னல் தாக்கியதன் ஊடமாக அழகி விடுகின்றார்கள் பாதகத்தை சேர்ந்தது மின்னல் வெட்டுகின்றது என்று சொன்னால் மின்னலுடைய ஒளியின் காரணமாக இந்த பூமிக்கு அதிகமாக நைட்ரஜன் சத்துகள் கிடைக்கின்றன பயிர்கள் விளைவதற்குரிய நைட்ரஜன் என்று சொல்லப்படக்கூடிய சத்துகள் இருக்கின்றன ஒரு முன்னாள் நூறு கிலோ யூரியா யூரியா என்பது கண்ணால் பார்க்க பாரக்கூடிய ஒரு சத்து உள்ள ஒரு பொருள் பொருள் நிலத்துக்கு போடுகின்றோம் அந்த யூரியாவின் காரணமாக நிலத்திலே உள்ள பயிர்கள் மற்ற பொருள்கள் நன்றாக விளையாட்டு ஒரு பகுதிக்கு ஒரு நிலத்திற்கு போடப்படுகின்றது என்று சொன்னால் அதன் நூறு கிலோக்குள்ளே முப்பது கிலோ நைட்ரஜன் இருக்கின்றது நைட்ரஜன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அதாவது அந்த பயிர்களை செழிப்பாக வளர செய்யக்கூடிய நம்முடைய கண்களால் புரக்கங்களால் காண முடியாத ஒரு சக்தி ஒரு சத்து அந்த சத்து முப்பது கிலோ இருக்கின்றது ஆனால் ஒரு மின்னல் வெட்டுகின்றது நொழிக்கக்கூடிய நேரம் இந்த செகண்ட் என்பதை ஒரு லட்சம் பகுதிகளாக அந்த ஒரு பகுதிக்கு பேர் ஒரு மைக்ரோ செகண்ட் என்று சொல்லப்படும் ஒரு மைக்ரோ செகண்ட்ல ஒரு இடி ஒரு மின்னல் வெட்டுகின்றது ஒரு தடவை மின்னல் வெட்டினால் அந்த மின்னலுடைய ஒளி அந்த நிலத்தினுடைய படுகின்றதோ ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ வீதம் நைட்ரஜன் கிடைக்கிறது ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ வீதம் நைட்ரஜன் கிடைக்கிறது மின்னலுடைய ஒளியின் காரணமாக என்று சொன்னால் எதன் மூலமாக இந்த மின்னல் வெட்டம் இந்த செகண்ட் என்பதை ஒரு லட்சம் பகுதிகளாக ஆக்கினால் அந்த ஒரு பகுதிக்கு பேர் ஒரு மைக்ரோ செகண்ட் என்று சொல்லப்படும் ஒரு மைக்ரோ செகண்ட்ல ஒரு இடி ஒரு மின்னல் வெட்டுகின்றது ஒரு மைக்ரோ செகண்ட்ல ஒரு இடி ஒரு மின்னல் வெட்டுகின்றது ஒரு தடவை மின்னல் வெட்டினால் அந்த மின்னலுடைய ஒளி அந்த நிலத்தினுடைய எத்தனை பகுதிகளிலே எத்தனை ஏக்கரிலே படுகின்றதோ ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ வீதம் நைட்ரஜன் கிடைக்கின்றது ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ வீதம் நைட்ரஜன் கிடைக்கிறது மின்னலுடைய ஒளியின் காரணமாக என்று சொன்னால் எதன் மூலமாக இந்த மின்னல் வெட்டியது மின்னலின் மூலமாக இப்படிப்பட்ட அற்புதமான லாபம் இந்த பூமிக்கு கிடைத்தது அதன் காரணமாக பயிர் பத்திகளுக்கு ஏற்பட்டது அதன் மூலமாக மனிதன் வாழ்வது என்பதெல்லாம் இந்த சூரியனின் காரணமாக அந்த சூரியனை அவன்தான் படைத்தான் அதனால அந்த சூரியனும் கூட அவனுக்குத்தான் சஜிதா செய்கின்றன ஆகவே நீங்களும் அவனுக்கு தான் சஜா செய்யும் என்ற நீரை அல்லாத்தல வேறு ஆயத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்ற எல்லா பொருள்களும் உருவாக்கப்படுகின்றன என்பதை அல்லாத்தால இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றன முபசிரியன்கள் இந்த ஒரு ஆயத்துக்கு நீண்ட விளக்கங்களை நிறைய விளக்கங்களை எழுதி வைத்து இருக்கின்றார்கள் அதை பூரா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு மூணு நாள் ஆகும் இந்த சுருக்கமா சில விளக்கங்கள் குறிச்சு வச்சோம் அதை மட்டும் உங்களுக்கு சொல்றோம் சூரியனின் காரணமாக இங்கு சில பாதைகளை தங்கும் இடங்களை ஏற்படுத்தினான் என்று சொல்லுவதன் காரணமாக காலங்களை மாறி அல்லா தலை உருவாக்கி வைத்திருக்கிறார் ஒரு நாள் ஆவது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகிய அப்புறம் பனிக்கணக்கில் ஆகிய அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரம் என்பதாக நாம் அதை பகுத்து ஒரு நாள் என்பதாக ஆக்கி இன்னைக்கு முடிஞ்சு இரண்டாவது நாள் மூணாவது நாள் என்று எண்ணி ஏழு நாள் கடந்த உடனே ஒரு வாரம் என்பதாக அதை கணக்கிட்டு நாலு வாரங்கள் கடந்த பின்னால் அது ஒரு மாசம் என்பதாக கணக்கெட்டு பனிரெண்டு மாசங்கள் கடந்த அதற்கு ஒரு வருஷம் என்பதாக கணக்கெட்டு எல்லாம் வச்சிருக்கிறோம் ரெடியாத்திருக்கிறோம் ஆனா இதெல்லாம் யார் செஞ்சது அல்லாஹுதான் ஏற்பட்டது அல்லாஹால சொன்னான் குரானிலே பல இது ஜிமாவுடைய பயான்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டுக்கு பனிரண்டு மாதங்கள் என்பது அல்லாஹால நிர்ணயிக்கப்பட்டது வருஷத்துக்கு முடிவு செய்துவிட்டார் அந்த பனிரெண்டு மாதங்கள் என்பது சூரியன் சந்திரன் காரணமாக ஏற்படுத்தப்பட்ட கணக்கு என்பதை அல்லாஹ் விளக்குகின்றார் ஒரு கணக்கை என்பதாக சொல்லப்படும்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 மழை பெய்ய போகின்றது என்று சொன்னால் அப்புறம் என்ன வருவாங்க இடி மின் சோலார் இயர் என்பதாக சொல்லுவோம் சந்திரனுடைய கணக்கை லூனார் இயர் என்பதாக சொல்லுவோம் மூலமாக சூரியன் மூலம் வெப்பத்தின் மூலமாக பெறப்படக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் சோலார் சிஸ்டம் என்பதாக சொல்லுவோம் சந்திரன் மூலமாக பெறப்படக்கூடியதெல்லாம் லூனார் சிஸ்டம் என்பதாக சொல்லுவோம் அல்லவா அது போன்ற அல்லா தலா இங்கே என்ற ஹிசாப் கணக்குகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற ஹிசாப் ஆண்டுகளுடைய கணக்கையும் மாதங்களுடைய மாதங்களுடைய கணக்கையும் அந்த மாதத்திற்குள்ளே இருக்கக்கூடிய வாரங்களுடைய கணக்கையும் வாரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய நாள்களுடைய கணக்கையும் நாள்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மணிகளுடைய கணக்கையும் மணிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய நிமிஷங்களுடைய கணக்கையும் நிமிஷங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வினாடிகளுடைய கணக்கையும் வினாடிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மைக்ரோ செகண்ட் சொல்லப்படக்கூடிய கணக்குகளை நீங்கள் விலக்கிக் கொள்வதற்காக வேண்டி தாளமோ நீங்கள் விலக்கிக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹால சூரியனையும் சந்திரனையும் படைத்தான் சூரியனை ஒளியாக படைத்திருக்கின்றான் சந்திரனை நூறாக படைத்திருக்கின்றான் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றார் சரி பராமார சூரியனுடைய கணக்கு படிக்க எந்தெந்த சட்டங்கள் நமக்கு செயல்படுத்தப்படுகின்றன என்று சொன்னால் ஒன்னே ஒன்னு அசலாக இருக்கக்கூடிய தொழுகை தொழுகை என்பது சூரியனுடைய கணக்கை வைத்துத்தான் அது நிர்ணயம் செய்யப்பட்டு சூரியனுடைய சூரியன் உதயமாவதற்கு அதாவது சூரியன் உதயமாவதற்கு சில நிமிஷங்களுக்கு முன்னால் சுமார் ஒரு மணி நேரம் ஒன்றரை சூரியன் உதயமாவதற்கு ஒரு ஒன்றரை சுமாராக ஒரு வெளிச்சம் கொண்டு வரும் அந்த வெளிச்சத்திற்கு பெயர் சுபோஷு என்பதாக சொல்லுவோம் அந்த சுபோஷு என்பதிலே ரெண்டு பகுதியை ஹரிசே சுல்லா சிவாசன் சொல்லி காட்டுகின்றார் சூரியன் அப்படி உதயாவதற்கு முன்னதாக ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே ஒரு வெளிச்சம் தோன்றும் பகுதியில் அந்த வெளிச்சத்துல வந்து ஒரு வெளிச்சம் வந்து உடனே டப்புன்னு மறுபடியும் திரும்பி ஒரு சில நிமிஷங்களுக்கு பின்னால மறுபடியும் ஒரு வெளிச்சம் வரும் அந்த வெளிச்சம் அப்படி நிரந்தரமா இருக்கும் அப்படி தொடர்ந்து வரும் அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக அதிகமாக ஒன்னே ஏழு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள சூரியன் வந்துடும் சுபோந்த ரெண்டு பகுதி இருக்குது ஒன்னு பொய்யான சுபகு ஒன்னும் உண்மையான சுபகு சுபக பொய்யானி என்பதாக சொல்லப்படும் உண்மையான சுபோதான் சுபோ சாதி என்பதாக சொல்லப்படும் சுபோஹாதி உண்மையான சுபகு உதயமாகிவிட்டால் பஜிர நேரம் வந்துவிட்டது தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப சுபோகு சாதி சுபகு போடுற மாதிரி சுபு சாதிக்கு போட்டிருப்பாங்க உண்மையான சுபகு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு உண்மையான சுபகு வந்து விட்டால் சுபோடைய பஜிருடைய நேரம் வந்து எதனால வந்துச்சு இப்ப சூரியனினால் சூரியனுடைய கணக்கின் காரணம் சூரியனுடைய அந்த ஓட்டத்தின் சூரியன் ஓடுறது அல்ல பூமி ஓடுது நம்ம முன்னாலே சொல்லியிருக்கே சுற்றி கொள்ளுகின்றது தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகின்றது அதே நேரத்தில் நீல் வட்டப்பாதையில எலக்ட்ரிக்கல் ஆர்பிட்டும் வருகின்றது தன்னை தானே சுற்றி கொள்ளுகின்றது சூரியனுடைய பாதைகள் சுற்றி ஓடிக்கொண்டு இருக்கின்றது தன்னைத்தானே சுற்றுவதிலே பூமியுடைய கணக்கு படிக்கு ஒரு மணிக்கு ஆயிரம் மைல் வீதம் ஆயிரம் மைல் வீதம் ஆயிரத்தி கிலோமீட்டர் வீதம் தன்னைத்தானே சுற்றுகின்றது சூரியனுடைய அந்த பாதைகளே சூரியனை சுற்றி வரக்கூடியது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வீதம் எந்த காலத்தில் அல்லாஹால படைத்தாலும் அப்ப இருந்து இப்ப இல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வருஷம் ஐம்பது வருஷம் ஆயிரம் வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு கோடி ரெண்டு கோடி எத்தனை கோடி வருஷங்களானோ அத்தனை கோடி வருஷங்களாக ஒரு அணுவளவும் பிசகாமல் ஒரு மில்லி மீட்டர் கூட தடம் மாறாமல் கொஞ்சம் கூட வேகம் குறைவு அதிகம் என்று இல்லாமல் எந்த அமைப்பிலே அல்லாஹால படைத்து அதை ஊட்டி விட்டாலும் அப்படி போயிட்டே இருக்கு சுத்திகிட்டே இருக்கு எவ்வளவு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் போனா என்ன ஆகுது வேகம் சில ஆயிரத்தி சொச்ச அடி ஒலி என்பது அதாவது இந்த சவுண்டு போகக்கூடியது ஒரு ஆயிரத்தி அடி ஆயிரத்தி ஐநூறு அடி தூரத்தில் ஒரு வினாடிக்கு போகுது அப்படின்னு சொல்றேன் அதுல போகும்போதே நம்ம அப்துல் கலாம் சொன்னார் அது ரொம்ப பயமா இருக்கும் அப்துல் கலாம் ஏற்றி கொண்டு போகும்போது அந்த ஒளியினுடைய வேதத்துல போகக்கூடிய அந்த விமானத்துல நீங்க வந்து உங்களுக்கு எழுபத்தி வயசு ஆச்சு உங்களோட ஹார்ட் தாங்கும் அப்படின்னு அதெல்லாம் தாங்கும் அப்படின்ட்டாரு தேடியாரு உட்கார்ந்தாரு போனாரு திரும்ப வந்தாரு கேட்டாங்க உங்களுக்கு பயமா இல்லையே அப்படின்னு நான் பயப்படுறதுக்கு என்ன இருக்குதுல ஏன்னு கேட்டா நான் வெளியே அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த விமானம் எப்படி போகுது அப்படிங்கிறதான் பாக்கல அந்த பைலட்டு என்ன பண்றாருன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன் அதனால எனக்கு தெரியல அப்படின்ட்டாரு பைலட் என்ன பண்றாரு எப்படி அதை இயற்கிறாரு அப்படின்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்காது கம்ப்யூட்டர் எப்படி பிரயோகிக்கிறாரு அதை அப்படிங்கறத பாத்துக்கிட்டேன் அதனால அது போகக்கூடிய வேகத்தை பத்தி எனக்கு தெரியல அப்படின்னா அப்ப அவளோ வேகமா போகக்கூடிய அந்த பகுதியில கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவரோ வயசானவரோ போக முடியாது அப்படின்னு இருக்கும் போது இவ்வளோ பெரிய உருண்டை நாற்பது ஆயிரம் கிலோமீட்டருக்குண்ட ஒரு பெரிய உருண்ட பூமி இது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கோம் யாருக்கு தெரியுது இது மேல எவ்வளவு பெரிய கட்டணங்கள் எல்லாம் இருக்குது உயரமான கட்டணம் கன்னடாவில இருக்கக்கூடியதான் உலகத்திலே அதிகமாக உயரமான கட்டணம் இருபத்தி ஐம்பது அடி உயரம் நாலாவதாக இருக்கக்கூடிய மலேசியாவில கோல்லம்பூர் இருக்கக்கூடிய கட்டணம் ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு அடி உயரம் உடையது பெரிய கட்டணம் எவ்வளவு பெரிய கட்டடம் இருக்குது எவ்வளவு பெரிய மலைகள் இருக்குது எவ்வளவு பெரிய கனமான குரல் இதை தூக்கிக்கிட்டு இதை போகுது ஒரு லட்சத்தி வேகத்துல போகுது அப்படின்னு சொன்னா அல்லாஹால குதிரை பெருசு அதை விளங்க வேண்டும் என்பதற்கான வாசகத்தின் மூலமாக அல்லாஹாலி தாலமோ அதன் காரணமாக ஓடுவதின் காரணமாக இதுவும் குரான்ல இருக்குது பூமி இப்படி உருண்டையா இருக்குது சூரியனை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு ஆயிரத்திரம் சொல்லி இருக்கிறது அல்லாஹால அந்த சூறாவை அல்லாஹால சொல்றான் வல் அருவாஹா பூமியை அவன் அதை சரிபடுத்தினான் என்று அதுக்கு சரியாக அமைத்தான் என்பதாக அதற்கு பொருள் செய்யப்பட்டிருக்கும் அந்த தஹா என்பதற்கு இமாம் ராஜி அஹமதுல்லா இப்ப வந்து கேட்டதிட்ட எழுநூறு வருஷத்துக்கு முன்னால் அவர் தப்சீர் எழுதினார் தப்சீர் எழுதினார் அந்த தப்சீர்ல தஹா என்ற அந்த வார்த்தைக்கு ஒரு பொருள் எழுதி இருக்கின்றார் தஹா சொன்னா உருட்டி விட்டான் அப்படின்னு அர்த்தம் செல்ல அவர் எழுதி உருட்டி விட்டான் என்ன உருட்டி விட்டான் அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் அழுகிறாரு சிறு குழந்தைகள் கோழி விளையாடுறாங்க குண்டு விளையாடுறாங்க அந்த குண்டை உருட்டி விடும் பொழுது அந்த கையை வரல்ல வச்சு இப்படி அடிச்சான் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு குழி இருக்குது அந்த குழியை நோக்கி அடிக்கலாம் போகுது அது அந்த குழிக்குள்ள இந்த குண்டு இந்த கோழி போய் உழுகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழந்தை அத ஒரு சின்ன பையன் அதை அடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த கோழி இங்கிருந்து உருண்டு ஓடுகின்றது அந்த குழியை நோக்கி ஓடக்கூடிய நேரத்திலே அந்த கோடி கோழி எப்படி ஓடுகின்றது அப்படிங்கறத விளக்குறாரு அது தன்னைத்தானே சுற்றி கொண்டும் ஓடுகின்றது இங்கிருந்து அந்த குழியை நோக்கி உள்ள அந்த பகுதியை கடந்தும் செல்லுகின்றது அப்ப ரெண்டு நிகழ்ச்சி நடைபெறுது அந்த கோழியில ரெண்டு நிகழ்ச்சி நடைபெறுகின்றது ஒன்று தன்னை தானே சுற்றி கொள்வது இன்னொன்று அந்த இடத்தை கடந்து செல்வது ஒன்று என்ற வார்த்தையை பூமிக்கு அல்லாஹத்த பயன்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால் இந்த பூமியும் அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகின்றது அது தன்னுடைய பாதையில எந்த பாதையை அல்லாஹால வகுத்திருக்கின்றாரோ அந்த பாதையிலே அது ஓடிக்கொண்டிருக்கின்றது என்ற கருத்தை ஒரு இலக்கை நோக்கி தன்னுடைய இலக்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது என்ற கருத்தை என்ற வார்த்தையின் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி மனிதனுடைய கால ஓட்டத்திற்காக மனிதன் வாழ்வதற்காக படைத்திருக்கின்றார் என்ற கருத்தை இங்கே சொல்லி காட்டுகின்றார் சரி சூரியனின் மூலமாக தொழுகை ஒரு நேரம் சொல்ல வந்த சுபுடைய நேரம் சூரியன் மூலமாக ஏற்படுகின்றது அப்புறம் நேரம் உச்சிக்கு வந்து சூரியன் உச்சிக்கு வந்தது இப்ப சந்திரனுக்கும் தொழுகைக்கு சம்மந்தம் இல்லை இங்க சந்திரனுக்கும் தொழுக்கு சம்மந்தம் இல்லை சூரிய கணக்கை வைத்து தான் தொழுகை அமைக்கப்பட்டு இருக்கின்றது அப்புறம் அதுல இருந்து சாந்த பின்னால் அப்புறம் அசுரடைய நேரம் முதலீபடி சூரிய மறைஞ்ச உடனே முதலிபுடைய நேரம் சூரியன் மறைஞ்சு அந்த வெளிச்சமல் எல்லாம் மாறி இருளான உடனே செம்மேகம் மறைந்த உடனே ஈஷாவுடைய நேரம் ஆரம்பமாகிடும் அதுல இருந்து சுபோ வரைக்கும் சுபோ சாதிக்கு வரைக்கும் ஈஷாவுடைய நேரம் இருக்கும் எப்போ வேணாலும் ஈஷா தொழுகலாம் அதனால எல்லாரும் போய் படுத்துருங்க தொழுகலாம் அப்படின்னு சொன்னா அது முடியாது அதுக்கு ஒரு ஜமாத்துன்னு வச்சிருக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது அது முறையா தொழுவது சட்டங்கள் இருக்குன்னா அந்த முறைப்படி அதுக்கு சட்டங்கள் இருக்கு இப்போ அத சூரியனை வைத்து அல்லாத்தொழுகை அமைத்து வைத்திருக்கின்றான் அதே மாதிரி பகல் நேரத்திலே ஏற்படுத்தப்படக்கூடிய நம்ம செய்யக்கூடிய பல்வேறு விதமான வேலைகள் துணியின் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்ப உதாரணமா நான் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் ஒரு இடத்துல ஒரு கரனை வாங்குறோம் நான் வந்து நாலு நாள்ல தர்றேங்க அப்படின்னு சொல்றோம் செவ்வாய் செவ்வாய் புதன் செவ்வாய் ராத்திரியில பன்னெண்டு மணிக்கு மேலே கொடுப்பாரு பகல்லும் அப்ப அந்த கணக்குகளை கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட கணக்கு எல்லாம் பகலை சேர்ந்தது அதுவும் சூரியனை வைத்து தான் நிறைவேறு அதே மாதிரி ஒப்பந்தம் செய்யக்கூடிய விஷயங்கள் இதுவெல்லாம் அந்த சூரியன் சம்பந்தப்பட்ட அமைப்பில ஒரு வருஷ கணக்கையும் ஏற்படுத்தி கொண்டு ஜனவரிச்சு ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு வருஷம் முடிஞ்சு போச்சு ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றோம் ஆனா இது வந்து உலகத்தினுடைய அமைப்புல இந்த கணக்குகள் மனிதர்களாக ஏற்படுத்தி கொண்டவையே தவிர அல்லா தாதா இடத்திலே சரியாத்தினுடைய முறைப்படிக்கு கணக்கு மாதத்தினுடைய கணக்குகள் எல்லாம் ஒரு குழந்த ஒரு வருஷம் ஆச்சு சொல்லுங்க அறுபத்தி மூணு வயசுனா தான் சூரியனா சந்திரனா வச்சா சந்திர கணக்கு தான் சூரிய கணக்கு படி சூலாசு ஒண்ணு தான் வரும் எனக்கு அறுபத்தி அஞ்சு அப்படின்னு சொன்னா சந்திரனக்க சந்திர கணக்கு சூரிய கணக்கு நீங்க எப்ப பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணு டிசம்பர் இருபதாம் தேதி சொல்லுவோம் இல்லையா இந்த சந்திர கணக்கு யாருமே எழுதி வைக்கிறதும் கிடையாது ஏழு தான் உலகத்துடைய கெஜெட்ல அரசாங்கத்துடைய கெஜெட்ல தான் அறுபத்தி அஞ்சு என்பதாக பதிவாயிருக்கு போடுறது நூறு ஆறு சந்திரனை வைத்து தான் கணக்கு போடும் அல்லாத்தாள உனக்கு நூறு வயசு நான் தந்திருந்தேனே என்று அல்லாஹால வருது நூறு வயசு நூறு வயசு கபரி சந்திர போடப்படும் என்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது அதே போன்று சந்திர கணக்குலதான் அப்புறம் வந்து தலாக்கு சொல்லிவிட்டால் அது கணவன் தலாப் சொல்லிவிட்டால் நூத்தாகி விட்டால் ஐதா இருக்கக்கூடிய கால அமைப்பு கால அளவு சத்தியம் செய்தால் சத்தியுடைய கால அளவு கணவன் மனைவி பிரச்சனை ஏற்பட்டு சத்தியம் மக்களாக விளக்குவதற்காக உலக மக்களுக்கு அதை நடைமுறைப்படுத்தி காட்டுவதற்காக அல்லாஹரம் ஏற்பாட்டை செய்தார் ரசூ அலிஸ் அவர்கள் ஒரு மாசத்துக்கு உங்களோட பேசவே மாட்டேன் பேச மாட்டேன் இது வந்து ஈலா என்பது சத்தியம் தான் நான் கணவன் மனைக்கு மத்தியில் சொல்லப்படும் பயன் செய்வாங்க சட்டங்கள் சொல்லுவாங்க நாள் வீட்டுக்குள்ள போனாங்க சத்தியம் செஞ்சீங்களே ஒரு மாதம் என்பது இருபத்தி ஒன்பது நாளை கொண்டதாகவும் இருக்கின்றது வருது தெரியும் எத்தனை மாசம் எல்லாத்துக்கும் பன்னிரண்டு மாசத்துல ஏழு மாசம் முப்பத்தி ஒரு நாள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஏழு மாசம் முப்பத்தி ஒரு நாள் நாலு மாசம் முப்பது நாலு ஒரு மாசம் இருபத்தி எட்டு இருபத்தி நாள் இந்த கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நம்ம கணக்கு போடாதனால அந்த கால் வரது இல்லை நாலு வருஷத்துக்கு வந்து அந்த கால் வந்துடும் ஒரு ஒரு நாள் கூடுதலாக ஆகி போயிடும் அதே மாதிரி சந்திர கணக்கு போட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல முப்பது நாள் உடையது ஏழு மாசம் இருபத்தி நாள் உடையது அஞ்சு மாசம் சின்ன கால முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு நாள் வரும் வருஷத்துல முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு அஞ்சு நாட்களை கொண்டது சந்திர கணக்கு சந்திர ஆண்டு சூரிய ஆண்டு அறுபத்தி அஞ்சு நாள் கொண்டது அப்ப பத்து நாள் வருதா பத்தே கால் நாள் வரும் அந்த கால் சரிங்கன்னா பத்தே கால் நாலு வருஷத்துக்கு ஒரு தடா பதினோரு நாள் கூடுதலாவது அந்த கணக்கு படி பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷம் கூடுவர் முப்பத்தி வருஷத்துக்கு ஒரு வருஷம் அல்லா தால சூரத்து கஃப் என்ற அந்த அத்தியாயத்துல பின்னால வரும் அதுல ஒரு கணக்கை சொல்ற முன்னூறு வருஷம் தூங்கினாங்க ஒரு ஜமாத்து முன்னூறு வருஷம் ஒரு குகையில தூங்குனாங்க சம்பவத்தை சொல்லுகின்ற முன்னூறு வருஷம் தூங்கினாங்க அவங்க எவ்வளவு நாள் தூங்கினாங்க அப்படிங்கறதுல மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டு இருக்கின்றார்கள் அப்படிங்கறத அல்லாஹால சொல்லிட்டு சில பேர் அதிகமாக சொல்றாங்க ஒன்பது வருஷம் கூடுதலாக சொல்றாங்க அப்படின்னு சொல்றான் தெரியும் ஜனங்க பேசிக்க ஒன்பது வருஷம் சொல்றாங்க சில பேரு அப்படியே நல்லா கதா சொல்றோம் வருஷத்துக்கு ஒன்பது வருஷம் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் அந்த சில பேர் முன்னூறு வருஷம் சொன்னாங்க பாருங்க அவங்க வந்து சூரிய கணக்க சந்திர கண சூரிய கணக்கை வைத்து சொல்லி இருக்கிறாங்க முன்னூத்தி ஒன்பதுன்னு சொன்னாங்க பாருங்க அவங்க சந்திர கணக்கை வைத்து முன்னூத்தி சொன்னாங்க அப்போ ஒரு நூறு வருஷத்துக்கு மூணு வருஷம் கூடுதலாகுது ஒரு வருஷம் கூடுதல் விளக்கம் ரமலான் வந்தால் நோன் வைக்கணும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் முடிஞ்சாலும் நான் நோன் வைப்பேன் சொல்ல முடியாது அது சந்திர கணக்கு தான் அதனால ரமலான் வந்து புறவ வந்துச்சு நோம்பு வச்ச வேண்டிய அதே மாதிரி வருஷ வரு ஹஜ்ஜு இது மாறி மாறி வருது ரொம்ப கஷ்டமா இருக்கு சில பேர் சில நேரங்கள்ல ரொம்ப வெயில் காலத்துல வருது சில நேரம் ஏன்னா சில அப்படின்னு சொல்றாங்கல்ல கொஞ்சம் அறிவு போ அறிவு அதிகமா போச்சு அப்படின்னு சொன்னா மார்க்கத்துக்குள்ள பூந்து விளையாடுறது அவங்க இந்த ஹஜ்ஜுங்கிறத இப்படி வந்து மழை காலத்துல வெயில் காலத்துல மாறி மாறி வைக்காம ஒரு குறிப்பிட்ட காலத்துல வச்சு எந்த நாட்டுல எந்த நாள்ல ஒரு நடுநிலையான அமைப்பு அதாவது குளிரும் இல்ல வெயிலும் இல்லாத நாள் இருக்க அந்த நாள்ல ஹஜ்ஜு வர்ற மாதிரி வச்சுக்கிட்டா என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை ஹஜ்ஜு செய்யறோம் ஒரே நேரத்தில் ஒரே நாள்ல போய் அந்த இடத்துல தங்கணும் ஒரே நாள்ல இந்த செயல செய்யறதுனால இவ்வளவு பெரிய கூட்டம் வருது கொஞ்சம் விரிவுபடுத்தி ஒரு வாரம் இது செய்யலாம் அரபாவில் தங்கறது ஒரே நாள்ல ஒன்பது நாள் தங்கலாம் அப்படின்னு வச்சுட்டா என்ன ஒண்ணுல இருந்து ஒன்பது வரைக்கும் தங்கறது அப்படின்னு வச்சுட்டா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு அவர் ரொம்ப படிச்சு வருது காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கோபத்தையும் மாத்திக்கணுங்க சட்டத்தையும் மாத்திக்கணும் நம்ம பாத்துக்க அந்த சட்டத்தையே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது அப்படியே சொல்றாள் காபியில் முஸ்லீம் தான் சொல்றாரு அவர் பேர் முஸ்லீம் தான் அவர் சொல்றாரு அப்படி கொஞ்சம் வெயிப்படுத்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி கல் அறிகிறது ரெண்டு நாள் மூணு நாள் வச்சிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் அடிக்க வேண்டியது தானே அடிச்சுக்கிட்டே போக வேண்டியது அதை ஃபாலோ பண்ணி இப்ப சவுதியிலேயே ஒரு சட்டம் போட்டாங்க இருபத்தி மணி நேரம் கல் அடிக்கும் மூணு நாளா மூணு நாளைக்கு இருபத்தி மணி நேரம் கல் அடிக்கும் போனோம் இந்த விஷயத்துல போயிருக்கும் போது அவங்க பார்லெட்டே பார்த்தா அறிக்கையே பார்த்தேன் இருபத்தி மணி நேரம் கல்யாடிக்கும் அவருடைய சொல்லை எடுத்துக்கொண்டு சட்டம் சட்டங்கள் காலம் சுத்தத்துடைய காலம் கேட்டால் அப்படித்தான் அர்த்தம் விளக்கம் ஒரு பெண் வந்து அந்த மாதவிடாய் வராதவளாக இருக்கின்றார் வயசாயிடுச்சு மாதவிடாய் வரல அவ்வளவு தலா சொல்லிட்டான் இப்ப எவ்வளவு நாள் இருக்குன்னா மூணு மாசம் இருக்கு வல்ல யாருக்கு ஹயில் வரவில்லையோ அந்த பெண்கள் தலாத அசுவர் ஒரு மூணு மாசம் அந்த பிறையுடைய கணக்கு படிக்க மூணு மாசம் ஒன்பது முப்பது இருக்கும் அதுக்காக ஒரு முடியாது ஒரு முப்பது வந்துச்சு அடுத்து இருபத்தி ஒன்பது வந்து அடுத்து முப்பது வந்துச்சு அறுபது இருபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது நாள் எண்பத்தி ஒன்பது நாள் எண்பத்தி ஒன்பது நாள் அவருடைய முடிஞ்சு போயிரும் தொண்ணூறு நாள் சான்ஸே கிடையாது ஏன்னா மூணு மாசத்துல ஏதாவது ஒரு மாசம் இருபத்தி ஒன்பது இருக்கும் அது ரெண்டு மாசம் இருபத்தி ஒன்பது வந்தாலும் அப்படி வந்துச்சுன்னா எண்பத்தி எட்டு ஆளோட முடிஞ்சு போயிரும் தொண்ணூறு நாள் ஆக கணக்கும் கூட சந்திரனையுடைய கணக்கை வைத்து சந்திரனைய கணக்கை வைத்து தான் அது நிர்ணயிக்கப்பட்டு இருக்கின்றது அதே மாதிரி ஈலா என்று சொன்னாமே அதனுடைய கணக்கும் அப்படித்தான் சரி சரியாத்தின்படி ஒருத்தர் கடன் வாங்கினார் கடன் வாங்கி மூணு மாசத்துல தர்றாரு தர்றேன் சொல்லிட்டு போயிட்டார் சொன்னா இப்ப மூணு மாசத்துல தரல அவர் மூணு மாசம் ஆயிடுச்சு மூணு மாசத்துக்கு பின்னால இவர் வந்து யாரு கடன் கொடுத்தாரோ அவர் வந்து வழக்கு தொடுக்குறார் இவர் மூணு மாசத்துல கொடுக்குறேன்னு சொன்னார் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போடுறாரு அவர் சொல்றாரு இன்னும் மூணு மாசம் ஆகலை அப்படிங்கிறார் இவர் எப்படி கோர்ட்ல போட்டாரு அவர் எப்படி ஆகலங்கிறாரு இவர் வந்து சந்தேக கணக்கு சொல்றாரு மூணு மாசம் இவர் சொல்றாரு மூணு மாசம் எண்பத்தி ஒன்பது நாள் தான் இவர் கணக்கு சொல்றாரு அல்லது எண்பத்தி நாள் தான் கணக்கு சொல்றாரு இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் இவர் போட்ட அந்த இதுல கேஸ்ல கோர்ட்டு தீர்ப்பு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன சொன்னால் சந்திர கணக்கு வைத்து தான் முடிவு தீர்ப்பு செய்யப்படும் மூணு மாசங்கிறது சூரிய கணக்கை வச்சு தீர்ப்பு செய்யப்பட மாட்டாரு இதே மாதிரி கொடுக்கல் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் இருக்கின்றன இது பூராமே வந்து சந்திரனைக்க சந்திரனைய கணக்கு தான் அதிகமான செயல்பாடுகளிலே சரியத்தில் பயன்படுத்தப்படுகின்றது ஆனால் சூரிய மற்ற வேலை பல கோடிக்கணக்கான லாபங்கள் பல கோடிக்கணக்கான தன்மைகள் நன்மைகள் அதன் மூலமாக இந்த உலகம் முழுவதற்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை சூரியன் மூலமாக சட்ட திட்டங்களை பார்த்தோம் சந்திரன் விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி சூரியனையும் சந்திரனையும் அல்லாத்தால சூரியனுடைய அமைப்பு எப்படி ஏற்பட்டதால் பகல் நேரத்தில் பிரகாசிக்கு பகல் நேரத்தில் மனிதன் அங்க ஓடுறான் இங்க ஓடுறான் ஓடுறோம் போடுறோம் எல்லா வேலையும் போடுறான் ஒரு மனிதன் ஒரு இடத்துல உட்கார்ந்து எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் பறந்து திரிந்து வியாபாரம் மற்றும் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையை சூரியனின் காரணமாக பகல் நேரத்தில் அல்லாத ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் இரவுல பாத்தீங்க சொன்னா இரவு நம்ம ரோட்ல போகணும்னு சொன்னா இங்க மெட்ராஸ் விட்டுருங்க மெட்ராஸ்ல ராத்திரி பகலா இருக்கு பகல் ராத்திரியா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நிறையா இருக்குது இங்கே விடிய விடிய சுத்திர நிறைய பேர் இருக்காங்க ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் சுத்திகிட்டே இருக்காங்க வெளியே ஏண்டா சுத்தம் அப்படின்னு கேட்டா ஆக படுக்கிறதே ரெண்டு மணிக்கு தான் அப்படிங்கிறான் ரெண்டு மணிக்கு தான் படுக்கிறோம் ரெண்டு மணிக்கு படுத்து எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு எந்திரிக்கிறோம் மனித வாழ்க்கையே அல்ல அது மனிதனுடைய வாழ்க்கையே அல்ல அது மிருகத்துடைய வாழ்க்கையும் சேராது ஏன்னா மிருகம் கூட ராத்திரி இருட்டான அது போய் கூண்டு அடைஞ்சிரும் இடத்துக்கு போய் படுத்துடும் தூங்கிடும் சில பிராணிகள் பகல் பூரம் தூங்கிட்டு ராத்திரில வெளியே வந்துடும் பாம்பு இந்த மாதிரி சில பொருள்கள் விஷ ஜெந்துக்கள் தான் வெளியே போய் படுத்துக்காது இது ஒரு சில பொருள்களை அல்லாத்தாலா தன்னுடைய குதிரத்தை காட்டுவதற்காக வேண்டியுள்ள அவைப்பிலை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் அது வேற விஷயம் சரிப்பா என்ன சொல்ற பகல் சூரியன் மூலமாக பகல் நேரத்தை அல்லாவதால மனிதனுடைய வெளியே ஏற்படுத்தி இருக்கிறான் ஓடி ஆடி சம்பாதிப்பதற்காக வேண்டியுள்ள அமைப்பிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அதே மாதிரி இரவு நேரத்தை அல்லாஹால ஓய்வு கொள்வதற்காக நிறைய ஆயத்துக்களை பல இடங்களில் சொல்லுகின்ற அல்லாஹாலதாக ஆக்கி வைத்திருக்க சுகமானதாக சொன்னா மனிதனுடைய வாழ்க்கையே இல்லை நீங்களோட பேப்பர்ல ஒரு பையனை போட்டிருந்தாங்க நாலு வயசு ஆச்சு நாலு வருஷமா இல்லையா நாலு வருஷம் ஆச்சு கண்ணுல ஏதாவது கருவெளி வந்து வெள்ளையா இருக்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இன்னாலும் தூங்க மாட்டேங்கிறான் தூங்க மாட்டேங்கன்னா அப்படின்னு சொன்னா அம்மா அப்பாவான் தூங்கிடுறாங்களா இப்ப யாரு இந்த பையனை பாத்துக்கிறது விடியோடி முடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அவங்க பாட்டனா தாத்தா பாத்துக்கிறாரு அவர் உங்களுக்கு வயசாகி போச்சு நீங்க முடிச்சுட்டு இருக்கீங்க பையனோட சேர்ந்து அப்படின்ட்டு அவங்கள்ட்ட விட்டு போட்டு இவங்க தூங்கிடறோம் நீ பேப்பர்லாம் போட்டுருந்தோம் தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா அடுத்த முறை தூக்கம் சேர்ந்து கேட்டு போயிடும் எத்தனையோ இடங்கள் பார்க்கறோம் ஒரு ஊரில் இருந்தாலும் இப்போ அந்த பையனுக்கு சோகமாயிப்போச்சு கல்யாணம் பண்ணிட்டாரு அவரு இப்ப கல்யாணம் பண்ணியாச்சு மனைவி தூங்குறாங்க இவங்க முழிச்சுட்டு இருக்காரு அவருக்கு தூங்கவே வர்றதில்ல ராத்திரில ரொம்ப நாளா அந்த வியாதிங்க மெட்ராசல்லாம் வந்து பார்த்தா இப்ப சரியாச்சுன்னு சொன்னாங்க சரி அவர் இல்ல தூங்காம முழிச்சு பாத்துகிட்டே படுத்திருக்கிறார் வேற ஏதாவது செய்வீங்களான்னு கேட்டாங்க கேட்டேன் அவர்கிட்ட தூங்காம இருக்கிறீங்களே அந்த படிக்க முடியும் ஒண்ணும் படிக்க முடியாது எதாவது படிச்சாலும் கஷ்டமா இருக்கு அவருக்கு லைட்டை கஷ்டமா இருக்கு இருட்டாலத்துல லைட்டை ஆஃப் பண்ணிட்டு முடிச்சுட்டு தான் இருப்பேன் முடிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த மனைவிசா கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு ஒரு ஜனாசா கண்ணை முழிச்சு இருந்தா இருக்கும் அது மாதிரி இருக்குற இவருடைய வாழ்றது வச்சுங்களேன் அப்ப தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா அது பெரிய வியாதி என்பது மட்டுமல்ல அடுத்தவருக்கும் பாடாது அவருக்கு மட்டுமல்ல அடுத்தவருக்கும் அந்த சிரமத்தை கொடுக்க கூடியது அதனால வல்லாங்கத்தால இரவு நேரத்தை தூக்கத்திற்காக வேண்டி படைத்திருக்கின்றான் அது சந்திரனின் மூலமாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கேன் ஆயிரத்திலே சொல்லி காட்டுகின்ற இன்னொன்னு நம் காலத்தை விளங்குவது பாருங்க இன்னைக்கு புற எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்து இன்னைக்கு புற எத்தனையாவது பொற அப்படின்னு சொல்லி பானத்தை பார்த்து அந்த புற இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்து இன்னைக்கு ஏழாயிரத்து எட்டாயிரக்கணும் முழுசாத்தன் இன்னைக்கு பதினஞ்சுங்க அது அப்போ தேஜி போய் கொஞ்ச நாள் ஆகி போச்சுன்னா கொஞ்சம் அந்த பக்கம் போச்சு மேற்கு வந்து இதாகுது அப்படின்னு சொன்னா அதை பார்த்தோன்னா சரி நீர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது அப்படின்லாம் சந்திரனை பார்த்து எத்தனையாவது சந்திரன் சொல்ல முடியுமா பார்த்து இது எத்தனையாவது நேற்று வந்து பார்த்தா இன்னைக்கும் வருது இன்னைக்கு வந்து பார்த்தா நாளைக்கும் வருது வருஷப்பூர் அப்படியே தான் இருக்குது ஆனா சந்திரன் மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதாக குறிப்பிடுது இப்படி ஏராளமான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு இத சூரியனை சந்திரனை பார்த்து ஒரு சாதாரணமான ஒரு காட்டு ஒரு கிராமத்த மனிதனும் கூட படிக்க எழுத தெரியாத ஒரு மனிதனும் கூட சந்திரனை பார்த்து விலங்கிக் முடியும் இது இத்தனையாவது பிறகு நாள் அப்படின்னு சூரிய உடம்பு ஆனா சந்தேக சந்தே சூரியனை பார்த்து அப்படி வழங்கி முடியாது இது எல்லாரும் வழங்கிக் முடியும் அந்த அமைப்பை தான் எல்லாத்தையும் வச்சிருக்கோம் அதனாலதான் சூரியன் வந்து சந்திரன் வந்து மாறி மாறி வருது தேஞ்ச கொஞ்ச நாள் இருக்குதா அப்புறம் முழுசா வருது அப்புறம் தேயுதா அப்புறம் வருது அப்புறம் போகுது அப்படிங்கறதுனால அந்த அரபியர்கள் அந்த காலத்திலேயே கேட்டாங்க எஸ் அலோன்கா அனில் அஹில் இந்த பிறகை பற்றி நவிய உங்களிடத்தில் கேட்கின்றார்கள் என் மக்கள் நீங்க சொல்லிடுங்க அந்த காலத்துல அந்த மக்களுக்கு அவ்வளவுதான் விளங்க முடியும் அதனால மட்டும் சொல்லுங்க என்று அல்லா தால சொல்லி கொடுத்தான் கொல்கிய மவாக்கை துறை நாசி மனிதர்களுக்கு காலத்தை கரிப்பதற்காக வேண்டி உள்ளது என்றும் ஹஜ் நேரத்தை குறிப்பதற்காக வேண்டி உள்ளது என்றும் நவிய நீங்கள் சொல்லிடு குறையன் எப்படி வருது அவங்க கேட்டதுல வந்து ஒரு மாதிரி தேங்காய் கீத்து மாதிரி வருது அப்புறம் கொஞ்சமா பெருசாருது அப்புறம் பெருசாகுது அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி போய் மறுபடியும் ஒன்பது நாள் முப்பது நாள் எப்படின்னு வச்சுக்கிட்டு சொன்னா இருபத்தி நாள் சந்திரனி இருக்கும் இருபத்தி நாள் அதாவது முப்பதாவது நாள் புழுசா மறைஞ்சது அதான் அமாவாசை அப்படிமா அடுத்த பாட்டி என்னது பாட்டி அம்ம பாட்டி முகமா ஒரு சந்திரனுக்கு சூரியனுக்கு சந்திரனுக்கு இடையில பூமி திரையாக கூறுக்க வரதுனால பூரா அரைச்சது அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அன்னைக்கு கொஞ்சம் அப்படி தெளிவாக எப்படி வருது அறிவியல் படி இப்ப விளக்கங்களா சொல்லப்பட்டிருக்கின்றது சில பேர் அதாவது சூப்பியாக்கள் சொல்லுகின்றார்கள் மனிதனுக்குள்ள இந்த ஆயத்திலிருந்து ஒரு ஞான கருத்தை தெரியப்படுத்துகின்ற மனிதனுடைய ரூஷை சூரியனை போன்று ஒளி உள்ளதாக அதாவது பிரகாசமான ஒளி உள்ளதாக அல்லாஹ் படைத்திருக்கின்றார் இதயத்தை தெளிவானதாக கமரை போன்று சந்திரனை போன்று படைத்திருக்கின்றார் கல்பு என்ற அந்த சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது ரூஹுக்கு சுய ஒளி உண்டு அப்படிங்கற கருத்தை சொல்றாரு ஆனா இந்த சுய ஒளி இல்லாத இந்த கல்பு காவிரல் நோய் ஒன்னு அது ஒளியையும் இருட்டையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி படைத்ததாக அல்லாஹால இதயத்தை கல்வை ஆக்கி வைத்திருக்கின்றான் அடுத்து ஹரத்தன் நப்ச நப்சி என்பதை அல்லாஹால படைத்தான் குல்மான் கல் இந்த பூமியை போல இருளாகவே படைத்தான் பூமிக்கு பூமி அசல்ல வந்து இருட்டானதான் சந்திரன் மூலமாக சூரியன் மூலமாக ஒளி கிடைக்கின்றது நட்சத்திரங்கள் மூலமாக பொருள்கள் ஒளி கிடைக்கின்றது இந்த கல்வி என்ற அந்த சந்திரன் சூரியன் என்ற அதாவது ரூபு என்ற அந்த சூரியனுக்கு எதிராக வரும் பொழுது ரூஹு என்ற சூரியனுக்கு எதிராக கல்வி என்பது நேர் பொழுது என்ற ஒளியை கொண்டு ஒளியின் மூலமாக இந்த கல் பிரகாசிக்க ஆரம்பித்து விடுகின்றது என்ற பூமிக்கு எதிராக அந்த கல்வது இங்கே சூரியனுடைய ஒளிப்படுவது கிடையாது எப்படி சந்திர கிரகணம் ஏற்பட்டால் சந்திரன் தருவதில்லையே அதை போல அப்படிங்கிற அப்படி ஏற்பட்டால் இருள் ஏற்பட்டு விடுகின்றது அப்ப கல்புக்கும் ரூஹுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே ஒரு கல்புக்கும் ரூபாய் தொடர்பை கல்பை ஆக்கி கொள்ள வேண்டும் பிரகாசமாக இருக்கும் கொஞ்சம் விலக ஆரம்பிச்சுனா இருட்டாயிடும் அதனால ரூகோடு சேர்ந்ததாக கல்வை நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் கருத்துல சூப்பியாக்கள் சொல்ல சொல்லக்கூடிய ஒரு கருத்து அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தன்மையை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அல்லாஹால ஏற்படுத்தி வைத்து மனித வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடியதாக எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கு சந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துல முஹர் இந்த கருத்தையும் எழுதுகின்றார்கள் அல்லாஹாலே பொறுமையிலே மனிதர்களிடத்தில் நீ பூமியை போன்று ஆகிவிடும் பொறுமை உள்ளவனாக ஒருத்தர் மண் வெட்டியால அப்பவும் ஓடக்கூடிய நீரை போன்று இரு தண்ணீர் ஆத்துல தண்ணி ஓடுது அது மக்களுக்கு எவ்வளவு பலன் தருகின்றது மக்கள் குடிக்கின்றார்கள் மிகங்கள் குடிக்கின்றன பயிர்கள் விளைகின்றன எல்லும் பல்லாயிரக்கணக்கான தேவைகள் மூலமாக நிறைவேற்றப்படுகின்றன அதுபோன்று அடுத்தவருக்கு கொடை கொடுக்கக்கூடிய விஷயத்திலே தண்ணீரை போன்று இரு எல்லாருக்கும் பலன் உள்ளவனாக இருக்கும் ரஹமதி கஷ்டம்ஸ் அடுத்தவருக்கு இரக்கம் தாட்டக்கூடிய விஷயத்திலே சூரியனை போன்று இரு சூரியன் எவ்வளவு பலன்கள் தரு மனிதருக்கு அது போன்று இறக்கம் தாட்டக்கூடிய சூரியனை போன்று நீ இருந்து வல் கவர குறைவாக கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து சூரியனை போன்று சந்திரனை போன்று கொடைத்தன்மையிலே இருந்துவிடும் அதாவது அந்த சூரியனும் சந்திரனும் நல்லவர்களுக்கு மட்டும் பிரகாசம் தருவது கிடையாது நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோருக்குமே பிரகாசம் தருகின்றோம் சூரிய காலையில வருது யார் யார் ராத்திரியை பாவம் செஞ்சானா அவனுக்கெல்லாம் நான் ஒளி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஒளி தந்து கொண்டிருக்கின்றது சந்திரனும் அதே மாதிரி ஒரே மாதிரி ஒளியை தந்து கொண்டிருக்கின்றது அதுபோன்று நல்லவராக கெட்டவரம் யாரா இருந்தாலும் சரி கொடைத்தன்மை சந்திரனை போன்று சூரியனை போன்று கொடைத்தன்மையிலே நீ இருந்து விடு என்று அல்லாஹால ஐசா அலி இஸ்லாம் அறிவு அவர்களுக்கு அறிவித்ததாக சொல்லப்பட்டு அவன் தான் சூரியனை ஒளிமிக்கதாக ஆக்கினான் ஒளிகளாக ஆக்கி வைத்தான் வல் கவரனூரா சந்திரனை ஒளி உடையதாக ஆக்கினான் அதற்கு பல மஞ்சில்களை தங்கும் இடங்களை ஏற்படுத்தினான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வருஷத்தினுடைய எண்ணிக்கைகளையும் மாதங்களுடைய கணக்கையும் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக என்று சொல்லிவிட்டு உண்மையை கொண்டே தவிர அல்லாஹால படைக்கவில்லை உண்மையை கொண்டுதான் படைத்திருக்கின்றான் இன்னொரு சொல்லும் போது இதை வீணாக படைக்கவில்லை பாத்திரா என்பதாக சொல்லுகின்றான் பாத்திரா என்றும் அதை வீணாக அல்லாஹால படைக்கவில்லை ஒரு காரண காரியத்திற்காக வேண்டித்தான் அதை ஏற்படுத்தி இருக்கின்றான் என்று அல்லாஹாலி அல்லாஹாலுடைய ஆயத்துக்களை யார் விளங்குகின்றார்களோ அப்படிப்பட்ட அறிவுடைய மக்களுக்கு இந்த ஆயத்துக்களை விளக்கிக் காட்டுகின்றான் விவரித்து காட்டுகின்றான் என்றும் அல்லாஹால சொல்லிக் காட்டி இப்ப சொல்லப்பட்ட அந்த சட்டங்களை எல்லாம் விளங்கக்கூடியவர்கள் நல்ல அறிவு படைத்தவர்கள் மட்டும்தான் விளங்க முடியும் அறிவில்லாத மக்கள் இது என்ன போட்டோகிட்டு இருக்காங்க போயிடுவாங்க அதனால அறிவுள்ள மக்கள் தான் இதை விளங்கி அல்லாஹவை புகழ்ந்து அல்லாவுடைய குதிரை அறிவையும் எண்ணி பார்த்து அல்லாஹுக்கு வழிபடக்கூடியவர்களாக அல்லாவுடைய சொல்கேற்று நடக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்பதை அல்லா தால தெரியப்படுத்துகின்றார் அத்தகைய நல்ல விளக்கங்களை தந்து أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن في إن في اختلاف الليل والنهار وما خلق الله في السماوات والأرض إلا آي... آيات لقوم يتقون إن الذين لا يرجون لقاءنا ورضوا بالحياة الدنيا واتمنوا بها والذين هم عن آياتنا غافلون اولئك مأواهم النار بما كانوا يكتسبون ان الذين امنوا وعملوا الصالحات يهديهم ربهم بإيمانيهم تجري من تحتهم الانهار تجري من تحتهم الانهار في جنات النعيم دعواهم فيها سبحانك اللهم وتقيتهم فيها سلام கனியத்திற்குரிய பெரியவர்களே சொல்ல அல்லாஹு தாலாவுடைய கிருபையால் அறுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது பிரம்மாண்டமான இந்த வானம் பூமி இதற்கிடையில் இருக்கக்கூடிய ஏராளமான பொருள்கள் இவையெல்லாம் இதை சத்தியத்தை கொண்டே தவிர அல்லாஹால படைக்கவில்லை இன்னொரு இடத்தில் சொல்லும் போது அதை பாத்தியிலானதாக வீணாக அல்லாஹத்தாலா படைக்கவில்லை என்பதாக சொல்லுகின்றான் நமக்கு அது விளங்காது சூரியனை பற்றி உள்ள விளக்கம் சொன்னோம் சந்திரனை பற்றி சொன்னோம் கால கணக்குகள் மூலமாக அமைக்கப்படுகின்றன என்பது மட்டுமல்லாமல் பல கோடிக்கணக்கான பலன்கள் அதன் மூலமாக கிடைக்கின்றன என்ற விவரமும் சொல்லப்பட்டது நட்சத்திரங்களை கவனிக்கும் பொழுது பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன இவற்றினால் என்ன பலன்கள் என்று நமக்கு தெரியாது ஒரு சில நட்சத்திரங்களை நாம் கணிக்கலாம் இந்த நட்சத்திரம் இதற்காக வேண்டி வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது அல்லது வேறு வகையான ஏதாவது ஒரு உபயோகத்தை நாம் குறிப்பிடலாம் ஆனால் எண்ணிலடங்காத நட்சத்திரங்கள் வான்வெளியிலே இருக்கின்றன சில நட்சத்திரங்கள் சூரியனை விட பெரியது சூரியன் இந்த பூமியை விட ஒரு மடங்கு பெரியது என்று சொன்னோம் அதை பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன சில ஆண்டுகளுக்கு முன்னால இந்த கேலக்சி அல்லாத வேறொரு கேலக்சியில இந்த பால்வெளி அல்லாத வேறொரு பால்வெளியிலே உள்ள ஒரு நட்சத்திரம் உடைந்து விட்டது உடைந்த நட்சத்திரத்தின் அந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு துண்டு பல ஆயிரக்கணக்கான துண்டுகளாக உடைந்து விட்டன அப்படி உடைந்த அந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு துண்டு சூரியனை விட பெரியதாக இருந்தது என்று சொன்னார்கள் அப்படி பல்லாயிரக்கணக்கான சூரியன்களை கொண்ட ஒரு பொருளாகவும் ஒரு பெரும் பிரம்மாண்டமான படைப்பாகவும் நட்சத்திரங்களை அல்லாஹத்தல்லா படைத்துள்ளான் என்பதை பார்க்கின்றோம் இங்கே என்ன சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் இவற்றையெல்லாம் ஏன் அல்லாஹாலா படைத்தான் என்று நம்முடைய மனதிலே கேள்வி வந்தால் அதற்கு பதில் சரியாக நமக்கு சொல்ல முடியாது ஆனால் நாம் இப்படித்தான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஒரு வீணான வேலைக்காகவே அல்லாஹாலா இதனை படைக்கவில்லை எந்த வீணும் கிடையாது அதில் அது வீணாக இருக்கின்றது இது தேவையில்லாமல் இருக்கின்றது என்று சொல்லவே முடியாது ஆனால் அதனை விளக்கி சொல்ல முடியாது நம்மால் விளங்கி கொள்ளவும் முடியாது நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் குரானில் அல்லாஹால சொல்லுகின்றான் பாத்திலா இதை அல்லாஹால வீணாக படைக்கவில்லை என்பதால் ஆக ஏதோ ஒரு காரண காரியத்திற்கு படைத்திருக்கின்றான் ஒரு காரணம் நாம் இப்படி விளங்கலாம் அல்லாஹாலா மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவன் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அவன் மிகப்பெரிய அறிவாளன் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹால இதையெல்லாம் படைத்து வைத்திருக்கின்றான் உன ஆயத்துக்களை முன்னாலும் சொன்னோம் பின்னாலும் அந்த ஆயத்துகள் வருகிற பல இடங்களில் அல்லாஹத்தால சொல்லுகின்றான் சொர்க்கத்தில கடைசியா போகக்கூடிய ஒரு மனிதன் அந்த மனிதனிடத்தில் அல்லாஹால சொல்லுவானா உனக்கு என்ன விருப்பமோ அதையெல்லாம் நீ நினைத்துக்கொள் நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லுவான் அந்த மனிதன் நினைப்பார் அது வேண்டும் இது வேண்டும் இது வேண்டும் இது வேண்டும் இவ்வளவு பெரிய பங்களா மாளிகை இருக்கணும் இவ்வளவு தோட்டம் இருக்கணும் இருக்கணும் அது இருக்கணும் என்னென்ன நினைப்பானோ அதெல்லாம் நினைப்பான் அதாவது அவன் கணக்கில் அடங்காத விஷயங்களை நினைச்சிரும் உம்னியச் என்பதாக தீசில வருகின்றது அவனுடைய எண்ணம் அப்படி இருக்கும் நிறைய நினைச்சிரும் அதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைப்போம் நினைச்சுக்கிட்டியா அப்படின்னு நல்லா கேப்பான் ஆமா ஆக நீ நினைச்சது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நல்லா சொல்லுவோம் நினைச்சது ரொம்ப கம்மியா இருக்கு சரி பரவாயில்ல ஒன்னால அவ்வளவுதான் முடியும் அதனால நீ என்ன நினைத்தாயோ அது போன்று பத்து மடங்கு உனக்கு உண்டு போ அப்படின்னு அனுப்பிடுவோம் எவ்வளவு பெரிய விஷயம் அவன் நினைச்சதே பெருசு நூறு கிலோமீட்டர் உயரம் இருக்கும் ஒரு மாளிகை ஒரு மாளிகை நூறு கிலோமீட்டர் அது மாதிரி பல மாளிகை வேணும்னு நினைச்சிருப்பான் ஒவ்வொரு மாளிகையிலும் எழுபதினாயிரம் வாசல்கள் இருக்கும் நிறைய சொல்லப்படுகின்றது இப்ப அல்லா தலாவுடைய குதிரத் எவ்வளவு பெரியது அவருடைய ஆற்றல் அவருடைய அறிவு எவ்வளவு பெரியது என்பதை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டிய அல்லாஹால சொல்லுகின்றான் என்பதையும் அறிந்து கொள்ளுகின்ற கூட்டத்தினருக்கு இந்த ஆயத்துகளை இந்த அத்தாட்சிகளை அல்லாஹால விபரித்து சொல்லி காட்டுகின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றான் சென்ற வாரம் இந்த ஆயத்துக்குரிய விளக்கம் சொல்லப்பட்டது அடுத்த அதே போன்று இரவும் பகலும் விஷயத்திலே வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ் படைத்திருக்கின்றவற்றிலே அல்லாஹுவை பயந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தினருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்றும் சொல்லுகின்றன சூரத்து ஆலயம் ரானிலும் அதற்கு பின்னாலும் சில ஆயத்துக்கள் இது போன்று வந்திருக்கிறது இரவு பகல் எப்படி மாறி மாறி வருகின்றது இரவை அல்லாஹத்தலா முந்தி சொல்லுவது சொன்னதின் காரணமாக அல்லாஹத்தலா இரவைத்தான் முதலாவதாக படைத்தான் பிறகு பகலை உண்டாக்கினான் என்ற விபரமும் இரவு சிறந்ததா பகல் சிறந்ததா என்பதிலே ரெண்டுக்கு மத்தியிலே ஒரு உரையாடல் நடந்தது அந்த உரையாடலிலே இரவு சிறந்தது என்பதற்கு பலவிதமான காரணங்களை இரவு பகலை பார்த்து சொன்னது என்ற ஒரு ஹதீஸ் ஒரு நீண்ட விளக்கம் இதெல்லாம் முன்னால் சொல்லப்பட்டது ஆக அல்லாஹலா இரவையும் பகலையும் படைத்து மனித வாழ்க்கைக்காகவே அதை தயார் செய்து வைத்திருக்கின்றார் பகல் நேரங்களிலே நாம் என்னென்ன செய்கின்றோமோ அதை இரவு நேரத்தில் செய்ய முடியாது இரவு நேரத்திலே செய்கின்ற வேலையை பகல் நேரத்தில் செய்ய முடியாது பகல் இரவு நேரத்திலே தூங்குகின்றோம் அந்த தூக்கத்தை பகலில் தூங்கி பாருங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் உடம்பு பூரா வலிக்கும் ராத்திரியில தூங்கணும்னு சொன்னா வலி இருக்கிற உடம்பெல்லாம் வலியெல்லாம் போயிடும் என்ன அற்புதமாக அல்லாஹாலக்கி வச்சிருக்கிறான் எப்படி நிகழ்கின்றது என்று சொன்னால் அது அல்லாஹாலாவுடைய குதிரத் அந்த நேரத்திற்கு அந்த சக்தியை அல்லாஹால வழங்கி இருக்கின்றார் பகலுக்கு ஒரு சக்தியை வழங்கி இருக்கின்றார் அந்த சக்தி அதற்குரியது அதனால அதை சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இரவும் பகலும் மாறி மாறி வரக்கூடிய விஷயத்திலே பல அத்தாட்சிகள் இருக்கின்றன அதை சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹாவை பயந்து கொள்ளுகின்ற கூட்டத்தினருக்கு என்றும் சொல்லலாம் அல்லது ஷிர்கை தவிர்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு என்றும் சொல்லலாம் அல்லது பாவங்களை தவிர்ந்து வாழக்கூடிய கூட்டத்தினருக்கு என்றும் சொல்லலாம் எத்தகோன் என்பதற்கு எத்தகோன் அல்லாஹ் எத்தகோன எத்தகனால் மாசி என்றெல்லாம் பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன இதையெல்லாம் விட்டு யாருக்கு இந்த கணிப்பு இந்த அறிவு யாருக்கு வரும் வானத்தை பற்றி பூமியை பற்றி இரவை பற்றி பகலை பற்றி வானங்களிலே பூமியிலே படைத்திருக்கக்கூடிய பொருள்களை பற்றி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் காற்று மழை மேகம் இவை வானத்திலே இருக்கின்றன அதே போன்று பல கோடி கணக்கான பொருள்களை பார்க்க கடலிலும் கரையிலும் ஏராளமான பொருள்களை பார்க்கின்றோம் இவற்றில் எல்லாம் பல படிப்பினைகள் இருக்கின்றன பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹால சொல்லுவது யாருக்கு என்று சொன்னால் யார் அல்லாஹுவை பயப்படுகின்றார்களோ சிற்கை தவிர்ந்து வாழுகின்றார்களோ பாவங்களை விட்டுவிட்டு வாழுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் இது இருக்கும் என்றும் அல்லாஹால சொல்லுகின்றன அப்ப மற்றவங்களுக்கெல்லாம் அந்த கவனமே வராது அவங்களுக்கு ஏன் கேட்டா அவங்க வேற வேலையில் இருக்கிறாங்க அந்த வேலையின் காரணமாக அந்த ஈடுபாட்டின் காரணமாக இந்த சிந்தனை எல்லாம் அவருக்கு வருவது கிடையாது என்பதை குறிப்பிடுகின்றான் அப்போ மற்றவங்கலாம் செய்யறாங்களே இப்போ ஆராய்ச்சி பண்றவங்க பூரா எல்லாம் காப்பீடுகளாகத்தானே இருக்கிறாங்க முஸ்லீம்கள் அல்லவ ரயிலை கண்டுபிடிச்சான் மோட்டரை கண்டுபிடிச்சான் அதை கண்டுபிடிச்சான் செல்போனை கண்டுபிடிச்ச எல்லாம் கண்டுபிடிக்கிறவங்க பூரா காப்பீராகத்தானே இருக்கிறான் அப்போ அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான் இங்க சொல்லப்படுவது ஆயாத்தின் படிப்பினைகள் இருக்கின்றன என்று சொல்லும்போது அவனுக்கு படிப்பினை கிடையாது கண்டுபிடிச்சு மக்களுடைய பலனுக்காக வேண்டி மக்கள் பயன்படுத்துவதற்காக உபயோகத்துக்கு விடுறான் அதன் மூலமாக அவன் பெருமை கொள்ளுகின்றான் பாராட்டுகின்றார்கள் அவனுக்கு உலகம் கிடைத்து விடுகின்றது அவ்வளவுதான் ஆயாத்தின் அப்படின்னு சொன்னா ஆகிரத்துடைய வாழ்க்கை கிடைப்பது அப்படிங்கிறார் ஒரு மூமினான மனிதர் பாவத்தை தவிர்த்து அல்லாஹை பயந்து வாழக்கூடிய ஒரு மூமினான மனிதர் இரவை சிந்தித்தால் பகலை சிந்தித்தால் வானம் பூமியை பற்றி சிந்தித்தால் அதில் உள்ள பொருள்களை பற்றி சிந்தித்தால் அல்லாஹாலுடைய பயம் அதிகமாகும் அல்லாஹவை பற்றி உள்ள மகத்துவம் நன்றாக தெரியும் ஏன்னா முதல்ல அல்லாஹாவை பயந்து கொள்வதற்கு முன்னதாக அல்லாஹாவை பற்றி அவனுடைய அஸ்மச் அவனுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் இதெல்லாம் சொல்லி காட்டுறான் வானங்களை பாருங்க பூமியை பாருங்க சந்திரனை பாருங்க சூந்தரன் எல்லாத்தையும் பார்த்து சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹாலா சொல்லுவது அவருடைய அஸ்மச் அவனுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகி மகத்துவம் தெரிந்து கொண்டால் தான் அடுத்ததாக அல்லாஹ் பயப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த பயம் வரும் அல்லாஹால வரும் இவற்றின் காரணமாக அல்லாஹ் என்ன சட்டங்களை சொல்லி இருக்கின்றன செயல்படுத்தக்கூடிய மனப்பான்மை ஏற்படும் அடுத்த அல்லாஹ் சொல்லுகின்றான் இது மூமினான மனிதர்களுக்கு பல படிப்பனைகள் இருக்கின்றன இன்னல்லு பில் ஹயாத் சில மனிதர்கள் நம்முடைய நம்மை சந்திப்பதை அவர்கள் ஆதரவு வைக்கவில்லை அதாவது நம்மை சந்திப்பதை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஆகிரத்துடைய வாழ்க்கையை என்று பொருள் அல்லாவை சந்திக்கிறதுனா ஆகிரத்துக்கு போனா தானே சந்திக்க முடியும் ஆகிரத்துடைய வாழ்க்கையை ஆதரவு வைக்கவில்லை என்று சொன்னால் பயப்படவில்லையே லா எர்ஜூனா என்பதற்கு பயப்படவில்லையே அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹுடைய சந்திப்பை பயப்படவில்லையே ஒரு வார்த்தை சில வார்த்தைகள் குரானில இருக்கின்றன அரபி மொழியிலும் அது சொல்லப்பட்டிருக்கின்றது எதிரும் புதிருமான ரெண்டு அர்த்தங்களும் வரும் என்று சொன்னால் ஆதரவு வைப்பது நம்பிக்கை கொள்வது என்பதாகவும் சொல்லலாம் அதே நேரத்தில் என்றும் என்ற அர்த்தமும் உண்டு தமா என்ற அர்த்தமும் உண்டு ஆசை வைக்கிறது இந்த இடத்தாஹிரா மறுமையுடைய வாழ்க்கையை பயப்படவில்லையே அப்படிப்பட்ட மனிதர்கள் பின்னால வரக்கூடிய அந்த செய்தி அவங்களுக்கு தான் மறுமையை பயப்பட மாட்டாங்க ஈமான் கொள்ளவே இல்லை அதனால பயம் இல்லை இப்ப ஈமான் கொண்டவர்களுக்கெல்லாம் இருக்கணும் அர்த்தம் அது சந்திப்பை அவர்கள் ஆதரவைக்கவில்லை பயப்படவில்லை என்பது ஒரு கருத்து ஒரு நிலை இன்னொரு நிலை என்னூ பில் ஹயாத் இந்த உலக வாழ்க்கையை அவர்கள் திருப்தி கொண்டார்களே அப்படிப்பட்டவர்கள் உலக வாழ்க்கையை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் பத்மா மூணாவது அந்த உலக வாழ்க்கையிலேயே நிம்மதி கொண்டு விட்டார்கள் அவர்கள் இங்கேதான் நம்ம நிரந்தரமாக இருப்போம் இதை விட்டால் வாழ்க்கையே கிடையாது பிறந்தோம் அப்புறம் இறக்கப் போகின்றோம் இடையில உள்ள வாழ்க்கை அனுபவித்து செல்லுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த வா இந்த உலகத்தினுடைய இந்த வாழ்க்கையை கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்க கூடாது சிரமப்படக்கூடாது உலகத்தில் சுகமாக வாழ்வதற்காக என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை செயல்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய நிம்மதியாக இருக்கக்கூடியவர் கருத்துகள் அதாவது மூணு விதமான நிலைகள் உடையவர்கள் என்று அல்லாவை பயப்படாதவர்கள் அல்லாஹுடைய சந்திப்பை பயப்படாதவர்கள் உலக வாழ்க்கையை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு பொருத்தம் கொண்டு வாழக்கூடியவர்கள் அந்த உலக வாழ்க்கையிலேயே தங்களுடைய நிம்மதியான நிலையை உண்டாக்கி கொள்ளக்கூடியவர்கள் வல்லதீன நம்முடைய ஆயத்துக்களை விட்டும் பாராமுகமாக இருக்கக்கூடியவர்கள் அதை சிந்திக்காமல் நம்முடைய ஆயத்துகள் குரானுடைய இந்த திரு வசனங்கள் நம்முடைய வாக்குகள் என்ன சொல்லுகின்றன அதையெல்லாம் சிந்திக்காமல் அதன் பக்கம் திரும்பி பார்க்காமல் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் உலாய்க்கு முன் நாணு சிபோன் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டதின் காரணமாக நரகம்தான் அவர்களுடைய தங்கும் இடம் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றனர் இந்த நிலைகள் உடையவர்களுக்கு நரகம் தான் கிடைக்கும் என்பதை அல்லாஹாலா சொல்லுகின்றோம் இதுல பொதுவாக ஈமான் கொள்ளாமல் இருந்து அல்லாஹுடைய சட்டங்களை மீறி உலக வாழ்க்கையே கதி என்பதாக கூடியவர்கள் உலக வாழ்க்கைதான் நமக்கு ஒரே வாழ்க்கை அதை தவிர வாழ்க்கை இல்லை என்பதாக உலக வாழ்க்கையிலேயே நிம்மதியான நிலை கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு நரகம் தான் என்பதை அல்லாஹாலா தெரியப்படுத்தும் பொழுது மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும் ஈமான் கொண்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் உள்ளே அல்லாஹாலா நுழைத்து சொல்லி காட்டுகின்றார் அவர்கள் அல்லாஹுடைய சந்திப்பை பயப்பட வேண்டும் நம்ம ஒரு நாளைக்கு அல்லாவை போய் சந்திப்போம் ஆஹிரத் என்ற ஒரு வாழ்க்கை உண்டு அதனால் அந்த வாழ்க்கைக்கு நம்மை தயார் பண்ணி வேண்டும் அந்த வாழ்க்கைக்கு நம்மை தயார் செய்வதற்காக இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று அந்த அல்லாஹ் சொன்னாலும் அந்த முறைப்படிக்கு வாழ வேண்டும் என்று தங்களை முடிவு செய்து கொள்ளக்கூடியவர்கள் ரெண்டாவது ஹயாத் உலகத்தினுடைய இந்த வாழ்க்கையை கொண்டு திருப்தி கொள்ளாதவர்கள் உலகத்தில் வாழ்கிறோம் ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் அல்லாரசூரில் சொன்ன சட்டங்களை செஞ்சுக்கிட்டு சரிய கடைபிடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உலக வாழ்க்கை நம்முடைய நான் தயார் நிலையில் இருப்பேன் என்ற எண்ணத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பார் நிறைய சொல்லப்பட்ட இது இனிமையானது பசுமையானது பின்னால் ஒரு ஆயத்திருந்து அந்த ஆயத்திற்கு விளக்கமும் அந்த ஹதீசை சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த உலகம் இனிமையானது பசுமையானது இனிமையையும் பசுமையையும் மனிதன் விரும்பக்கூடியவன் அதனால மனிதனை சோதிப்பதற்காக வேண்டி நீங்கள் எப்படி செயல்படுகின்றீர்கள் என்று அல்லாஹால சோதிப்பதற்காக இந்த உலகத்தை இனிமையாக பசுமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்ற ஒரு ஹதீசலை குறிப்பிட்டு அதிலேயே மூழ்கிவிடக்கூடியவர்கள் மிகப்பெரிய பாக்கியமற்றவர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதையும் அல்லாஹ் ரசூல்ல அந்த ஹதீசிலே குறிப்பிடுகின்றார் ஆக ஒரு மூமினான மனிதர் ரகு பில் ஹயாத் துன்யா என்று காப்பிர்களை பற்றி சொன்னாலே அதற்கு நேர் எதிராக இருக்க உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் மனிதனுக்கு எல்லா பாவங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது சொன்ன ஹதீஸ் அடிக்கடி சொல்லப்பட்டு உலகத்தினுடைய ஆசை எல்லா பாவங்களையும் செய்ய வைக்குமே எல்லா பாவங்களுக்கும் அசல் அர்த்தம் எல்லா பாவங்களுக்கும் அசலார்த்தம் ஹபுத் துனியா உலக உலக ஆசாபாசங்கள் என்பதை குறிப்பிடுகின்றார் நிறைய விளக்கங்கள் நிறைய சம்பவங்கள் நிறைய உதாரணங்கள் சூழலாய்ச்சல் ஆய்ச்சல் சொல்லி காட்டியது நிறைய சொல்லப்பட்டு ஒரு சம்பவம் முன்னால் சொல்லியிருக்கோம் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் சம்பவம் கேட்காம சில பேர் இருக்கலாம் ஈசா அலே அவர்கள் ஒரு வழியாக ஒரு பிரயாணம் போய் கொண்டு இருந்தார்கள் ஒரு மனிதன் அதிர்த்த எங்கே போகிறீங்க நான் எப்படி போகிறோம்ப்பா நானும் உங்கள் கூட வரலாமா சரிப்பாப்பா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை யார் யார்கூட வந்தால் தானே வான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க ரெண்டு பேரிடத்துலேருந்து சே ரெண்டு பேருக்கும் சேர்ந்து மூணு ரொட்டி இருந்துச்சு அவங்கள்ட்ட இருந்துச்சு அவங்கள்ட இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அந்தாலும் வச்சுருந்துருக்கலாம் கூட வந்தால் மூணு ரொட்டி இருந்துச்சு இப்படியே நடந்து போயிட்டே இருந்தாங்க ஆற்றங்கரை அதில் உட்காந்து சரி ரொட்டி பசிக்குது சாப்பிட்லாமா ஆமாம் சாப்பிட்லாம் உட்காந்தாங்க ஆளுக்கு ஒரு ரொட்டி சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு மீதி ஒரு ரொட்டி இருந்துச்சு ஈசாலேஸில் எழுந்திரிச்சு போய் தண்ணி குடிக்கிறதாண்டி ஆற்றுக்கு போயிட்டாங்க கொஞ்சம் தூரத்தில் ஆறு இருக்குது அங்கே போயிட்டாங்க ஒரு ரொட்டி தான் நம்ம கொடுத்தாரு இவர் பசிக்குது என்ன பத்தலி அப்படின்னு சொல்லிட்டு ஈசாலேஷன் வர்றதுக்குன்னா இன்னொரு ரொட்டியும் சாப்பிட்டு முடிச்சுனா இருந்தாலும் இருந்தால் ஒரு ரொட்டியும் சாப்பிட்டோம் வந்து பார்த்தாங்க ஒரு ரொட்டியை காணும் எங்கேப்பா இருந்த ஒரு ரொட்டி எங்கே எனக்கு தெரியாது ரெண்டா உண்டை தானே வச்சுட்டு போனேன் எனக்கு தெரியாதுங்கறேன் தெரியாது யார் எடுத்தா யாரும் வரல யார் வந்தாங்களா வரல யாரும் எடுத்தாங்களா எடுக்கலை பின்னா எங்கே போச்ச ரொட்டி தெரியாது ஒரே சாதிச்சுட்டான் அவன் ரொட்டி எனக்கு தெரியாதுன்ட்டான் ரெடியாக சாப்பிட்டுட்டேன்னு சொன்னால் எதாச்சும் சொல்லுவாங்க அப்படிங்கிறக்காண்டி சாப்பிட தெரியாதுன்றான் சரி அவங்க ஒன்றும் சொல்லலை சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க ஆத்தங்கரையிலே போயிட்டுருக்குறாங்க கொஞ்சம் தூரம் போனோடனா ஒரு மான் ரெண்டு குட்டிகளோடு வந்துச்சு ரெண்டு குட்டி வருது மான் வருது ஒரு குட்டியை கூப்பிட்டாங்க வீசாலேஸ்லாம் கூப்பிட்டாங்க அந்த குட்டி பக்கத்தில் வந்துச்சு அதை பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாங்க அதை சமைச்சாங்க எப்படி சமைச்சாங்க சட்டிலாம் கொண்டு போனாங்களா ஜமாத்துக்கு அரங்கு மாதிரி சாலனா மசாலாவில் இருந்துச்சு அப்படிலாம் கேட்கக்கூடாது எப்படியே சமைச்சாங்க அவ்வளோதான் இவன் ஹசாலி ரஹமத்துலா அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதாவது நெருப்பை வச்சு கொளுத்தி அதில் சுட்டிருப்பாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதை ஆக்குனாங்க சமைச்சாங்க அதை வந்து அந்த கறியை ஆக் இது பண்ணு ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்ட பிறகு மீதி எலும்புகள்லாம் கிடஞ்சி கோல் எலும்பு எல்லாம் கிடச்சி எல்லாம் ஒன்றா கூட்டி அப்படி வச்சு கும்பி இதுன்னு உத்தரவால் எழுந்திரு அப்படின்னு சொன்னாங்க அந்த மான் குட்டி திரும்ப உயிரோடு எழுந்திருச்சு ஓடி போகன்னு சொன்னாங்க போயிடுச்சு அதுவங்க அம்மா கூட போய் சேர்ந்துட்டு போயிடுச்சு இப்போ கேட்டாங்க சேசலாம் இந்த அற்புதத்தை காட்டி அல்லாஹின் மீது சத்தியமா கேட்கிற அந்த ஒரு ரொட்டி ஏறுத்தது யார் எடுத்ததுன்னு கேட்டாங்க எனக்கு தெரியாது அப்படின்னா பெரியா எனக்கு தெரியாது அப்படின்னா சரி கொஞ்சம் தூரம் அப்படி போனாங்க ஒன்றும் சொல்லல அந்த ஆத்த கடந்து அந்த பக்கம் போகணும் அதனால அவன் கையை புடிச்சுக்கிட்டாங்க புரிச்சுக்கிட்டு பிஸ்வின்லாம் இறங்கினாங்க ஆற்றுல வந்து மேலேயே நடக்கிறாங்க தண்ணி மேலே போட்டில் போற மாதிரி தண்ணி மேலே நடந்து போனாங்க அந்த கரைக்கு போன பின்னால் அவன் பார்த்து ரொம்ப அதிசயப்பட்டான் ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ அற்புதமான வேலையை செய்கிறார் இவர் அப்படின்னு போன பிறகும் கேட்டாங்க இந்த அதிசயத்தை காட்டிய அல்லாஹின் மீது சத்தியமாகன்ட்டு கேட்குற இந்த ஒரு ரொட்டி யார் எடுத்தது தெரியாது அப்படின்ட்டான் அப்போ இதை பெரிய மோஜிதா என்ன காட்டுறது அவனுக்கு சரிப்பா கூப்பிட்டே போனாங்க கொஞ்சம் தூரம் போனோன்னா மணல்வெளி பாலைவனமாக இருந்துச்சு கொஞ்ச தூரம் நடந்த பின்னால் ஒரு இடத்துல என்ன பண்ணா உட்காந்து மணலை கையால் குவிச்சாங்க மூணு குவியல் வச்சாங்க மூணு குவியலாக ஆக்கி நீ தங்கமாக ஆகிவிடு அப்படின்னு சொன்ன அல்லாவுடைய உத்தரவை கொண்டு தங்கமாக ஆகிவிடுன்னு சொன்னாங்க மூணு குவியலும் தங்கம் ஆயிடுச்சு பார்த்து வரையும் ஆச்சரியப்பட்டான் அப்போ சொன்னாங்க இந்த ஒரு குவியல் எனக்கு ஒரு குவியல் உனக்கு இன்னொரு கோயில் அந்த ஒரு ரொட்டி யார் திண்டான நான் தான் சாப்பிட்டேன் துனியா எவ்வளவு பெரிய மோகமா கருதி இருக்கான் அப்படிங்கறது சொல்லி காட்டுகின்ற பகுதியில சொல்றாங்க எனக்கு தான் நான் தான் சாப்பிட்டேன் அப்படியா சரி அப்ப நீ மூணு குவியல் நீயே வச்சு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவன் பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கான் இதை எடுத்துட்டு போறது ஊருக்கு அப்படின்ட்டு மூணு குவியலை வச்சுட்டு உட்காந்துகிட்டே இருக்கிறான் சாலிஸ்லாம் போயிட்டாங்க போன பிறகும் ரெண்டு மனிதர்கள் வந்தாங்க அந்த பக்கம் வந்து ரெண்டு பேரும் வந்து என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி தங்க குவியல் இருக்குது ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க ஒன்று ஆளை காலி பண்ணிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னாங்க இதனால் ரொம்ப இருக்குது நம்மளே காலி பண்ணிவிட்டு அப்புறம் என்ன தங்கம் என்ன பண்ணுறது அதனால் இவன்ட்ட சமாதானமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் என்ன பண்ணால் அப்படிலாம் செய்ய வேணா நம்ம மூணு பேரும் எடுத்துக்குவோம் பங்கு போட்டுக்கோம் மூணு குவியல் இருக்குது மூணு பேரும் எடுத்துக்குவோம் நீ வாழ்க்கொண்டோடனே எடுத்துகிட்டு போயிடும் ரொம்ப நல்லது அப்போ மூணு பேர் சேர்ந்து மஷூரா பண்ணி இப்போ பசிக்குது அவங்க ரெண்டு பேரும் பசிக்குதுனாங்க இந்த ஆளுக்கும் பசி ரொம்ப நேரம் ஆகிருக்கு அந்த ரொட்டி ஒரு ரொட்டி ரெண்டு ரொட்டியும் சாப்பிட்டு அதனால பக்கத்தில் ஊர் இருக்குது ஒரு கிராமம் இருக்குது அங்கே போய் எதாச்சும் சாப்பாட்டு பொருள் வாங்கிட்டோம் ஒரு ஆளை அனுப்பிட்டான் யாராவது ஒருத்தர் மூணு பேரில் ஒரு ஆள் போயிட்டாங்க அது யாருன்னு குறிப்பிடலாம் இல்லை ஒரு ஆள் போய் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லி காசை கொடுத்து அனுப்பிட்டாங்க போன பிறகு இந்த ரெண்டு பேரும் உட்காந்துருக்கானுங்க இதை பார்த்துக்கிட்டு இவன் மெஷூரா பண்ணான்னுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் திருப்பி வந்தால் மூணு பேர்த்துக்கும் சேர்ந்துல பங்கு வைக்கணும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அவன் வந்தவுடனே ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை கத்தல் பண்ணிடுவான் கொலை பண்ணிடுவான் கொலை பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேர் மட்டும் இதை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இவன் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அவன் போன என்ன பண்ணா மூணு பேத்துக்கும் இதை கொடுக்க வேண்டியதாக இருக்கு ஆ அந்த போனாலும் இந்த ஆள் தான் விசாரி சலம் கூட போனோம்னா இந்த தான் நம்ம ஒரு ஆளுக்கு தான் ஏதோ விசாரிசலம் கொடுத்துட்டு போனாங்க இவங்க வந்து இடையில வந்து ரெண்டு பேரும் அதை பிடுங்குறதுக்கு பார்க்குறாங்க அதனால இந்த ரெண்டு பேரும் காலி பண்ணிட்டு நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் போன என்ன பண்ணா சாப்பாட்டு பொருள் வாங்கி அதில் விஷத்தை கலந்து கொண்டு வந்தான் சாப்பிடுவாங்க ரெண்டு பேரும் அவுட் ஆயிடுவாங்க நம்ம மட்டும் அதை எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விஷம் கலந்து கொண்டு வந்தான் இவங்க வந்ததுதான் தாமதம் உடனடியாக ரெண்டு பேரும் பாஞ்சு போய் அவனை கத்தல் பண்ணிட்டாங்க சாயிட்டு முதல்ல சாப்பிட்டுக்குவோம் அப்புறம் ரெண்டா எடுத்துட்டு போயிடுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க ரெண்டு பேரும் மூத்த போயிட்டாங்க ஈசாலேஸ் எல்லாம் ரொம்ப நேரம் போயிட்டு அன்னைக்குனாலும் அப்புறம் அந்த வழியா வர்றாங்க வந்து பார்த்தா அந்த தங்க குவியல் மூணு அப்படி இருக்குது மூணு குவியல் இருக்குது மூணு பேர் பிணமாக கிடக்குறாங்க தன்னுடைய சீடர்களும் சில பேர் கூட இருந்தாங்க அந்த நேரத்தில் சொன்னாங்க சாப்பாடு வேணும் சாப்பாட்டின் மீதே மோகம் இருக்கக்கூடாது வீடு வேணும் வீட்டின் மீதே மோகம் இருக்கக்கூடாது மனைவி மக்கள் வேணும் அதன் மீதே மோகம் இருக்கக்கூடாது இந்த உபகரணங்கள் இதெல்லாம் உபகரணங்கள் அல்லா தலா வீட்டை மற்ற எல்லா வகையான சுகபோகங்கள் அனைத்து உலகத்தில் கிடைக்கக்கூடிய எல்லாவையும் எல்லாவற்றையும் அல்லாஹவி அடைவதற்கு வழியாக ஆக்கி ஒரு மூவினார் மனிதர் என்பதை காபிர்களை பற்றி அல்லாஹால சொல்லக்கூடிய இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறோம் என்பதாக சரி அப்படி யாரா அப்படியா அல்லாவை மறக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது அல்லாவை மறக்கடிக்கக்கூடியதாக இந்த பொருள்கள் எல்லாம் இந்த காரண காரியங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது சரி காவிரிகளை பற்றி உலாய்க்கு முன்னார் என்று சொல்லிட்டு அடுத்து ஈமான் கொண்டவர்களுக்குரிய நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை பற்றி அல்லாஹல சொல்லுகின்றான் இன்னல்லதியின் மான் கொண்டு நச்செயல்களை செய்தவர்கள் சாலியகான அமல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நிறைய விளக்கங்கள் பல தடவை சொல்லிருக்கிறோம் சாலியகான செய்தவர்கள் எகதீகம் ரப்புகும் அவருடைய ரப்பு அவர்களுக்கு வழிகாட்டுவான் ஈமானி அவர்களுடைய ஈமானின் காரணமாக அவர்களிடத்தில் ஈமான் இருப்பதின் காரணமாக நம்பிக்கை அல்லாஹுடைய நம்பிக்கை இருப்பதின் காரணமாக அவர்களுக்கு அல்லா தல வழிகாட்டுவான் வழிகாட்டுவான் எங்கே வழிகாட்டன் பக்கம் வழிகாட்டுவான் இரல் ஜர்னா சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டுவார் எஹ்தீஹிம் அவர்களுக்கு வழிகாட்டுவான் சொன்னா எப்படி போங்க அப்படின்னு அர்த்தம் அல்லது எந்த வழியில போனா சொர்க்கம் அடைய முடியுமோ அந்த வழியிலே அவரை செலுத்துவான் என்பது அப்புறம் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் முன்னால சொன்னோம் ஒன்று இராத்து தரீக் இன்னொன்று ஈசால தரீக் வழியை காட்டுறது ஒன்னு அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்து விடுறது அப்படிங்கிறது ரெண்டாவது இந்த இடத்துல வழிகாட்டுதல் அப்படிங்கிறது மட்டும் அல்லாஹாலுடைய விஷயத்துல வழி காட்டுறது ஹிதாயத் என்பது வழி காட்டுதல் அல்ல ஈசாலு அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது அப்ப ஹிதாயத்து வழி அந்த எது நோக்கமாக இருக்கோ அந்த நோக்கத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொன்னா அந்த நோக்கம் வந்து ஜன்னத் சொர்க்கம் சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பான் எஹுதினா என்ன அர்த்தம் கேட்டா அவர்களை சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பான் ரப்புகும் அவர்களுடைய ரப்புடத்தில் ஈமான் இருக்கின்ற காரணத்தினால் இப்ப என்னத்தில ஈமான் இருக்குது உங்கள்கிட்ட ஈமான் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க எல்லாரும் நீங்க கேட்கறீங்கன்னா என்ன சொல்லுவேன் அதெல்லாம் நிரப்பமா இருக்குங்க ஈமான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா என்ன பண்ணு கேட்டா அந்த ஈமான் அல்லாஹின் மீது கொண்ட அந்த நம்பிக்கை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம நம்மள அப்படின்னு அர்த்தம் ஈமான் குண்டு நச்செயல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹாவைய ரப்பு அவர்களை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுவான் அவருடைய ஈமானின் காரணமாக என்று அர்த்தம் சரி சொர்க்கத்திற்கு சேர்த்து விடுவான் வழிகளையும் அல்லாஹத்தாலா திறந்து அவர்கள் செல்வதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான் என்பதாக பொருளாகும் அப்ப அதுக்குள்ள நுழைஞ்சி பார்த்தோம்னு சொன்னா ஏராளமான விஷயங்கள் வரும் உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹத்தாலாவுக்கு திருப்தி தரக்கூடிய அல்லாஹுக்கு பொருத்தமான எந்த வழிகள் இருக்கும் அந்த வழிகளை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து செல்லக்கூடிய நேரம் அல்லாஹுடைய கோபத்திற்குள் எந்த வழியிலும் செல்ல மாட்டான் அந்த அல்லாஹாலா அப்படி வழி விட மாட்டான் அந்த வழியை வைக்க மாட்டான் அவனுக்கு அதே போல அந்த மனிதனுக்கு ஹலால் ஹராம் என்ற இரண்டு விஷயங்கள் இல்லை எது ஹலாலா இருக்கோ அதன் பக்கம் மட்டும் போகக்கூடிய வாய்ப்பை அல்லாஹால உண்டாக்கி தருவான் ஹராமின் பக்கம் போகவே மாட்டான் இதெல்லாம் அல்லாஹால செய்து தருவான் நிபந்தனை என்ன ஈமான் வேணும் சாலிஹான் வேணும் சே அப்படி சொர்க்கத்தின் பக்கம் அல்லாஹால கொண்டு போய் அவன் அந்த மனிதனை அவருடைய ரப்பு அவர்களை சேர்த்து விடுவான் எப்படிப்பட்ட சொர்க்கம் தஜிரீமின் தகத்தீமுள் அந்நார் அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் கீழே பக்கத்துல அர்த்தம் சொல்லி இருக்கோம் சொர்க்கத்தை பத்தி சொல்லும் போது தஜிரி மின் தாத்திகள் ஆறுகள் ஓடி இருக்கும் இப்ப இங்க இருக்கிறோம் இங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பார்க்க கடல் இருக்குது இது தஜிரி மின் தாத்தியார் அர்த்தம் தான் ஏன்னா சொல்லக்கூடிய ஒரு வாசகம் குரான் சொல்லுகின்றான் ஹாதிஹில் அன்னாரு தஜிரி மின் எனக்கு கீழே இந்த ஆறு எனக்கு கீழே ஓடுகின்றது அதிகாரத்தை பற்றி சொல்லும் போது அல்லா தலா குரான் கீழே இந்த ஆறு ஓடுகின்றதுல அவனுடைய நாட்டுல ஒரு பக்கத்துல ஆறு ஓடுது இந்த நயல் நதி அந்த நயல் நதியை பற்றி சொல்லுகின்றான் நம்ம நாட்டில் பாத்தீங்களா பெருமையா இருக்க பெருமைக்குரிய ஒரு நதி அது நைல் நதி என்பது ஒற்றாத ஜீவ நதி சொல்லப்படும் அப்படிப்பட்ட அற்புதமான நதி நம்ம நாட்டில் தான் எங்கன்னா என்னுடைய நாட்டில் தான் ஓடுது என்னுடைய ஆட்சியில தான் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார் அதே போல தஜிரிமின் தகத்திகள் அன்னார் இங்க தகத்திகளில் அன்னார் அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடுகின்றன அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகள் ஓடுகின்றன ஆறு அல்ல ஆறுகள் எத்தனை ஆறு நாலாறு பாலாறு தேனாறு நீராறு மது ஆறு நாலு ஆறுகள் நாலு ஆறுகள் அப்படிங்கறத நம்பிக்கை கொள்ளணும் தண்ணீராக ஒரு ஆடு ஓடுகின்றது பாலாகவே ஒரு ஆறு ஓடும் ஆனா ஆறு அப்படிங்கிறது இங்க உள்ள கங்கை யமுனா கோதாவரி அப்படிங்கிற மாதிரி ஆறு அல்ல அவ்வளவு இந்த கரை தெரியும் அந்த கரை எங்க இருக்குதுன்னு தெரியாது அடுத்த கரை எங்க இருக்குதுன்னு தெரியாது அவ்வளவு பெரிய ஆறு சரி எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது சொல்லலா அலி சொல்லுகின்ற சொல்லுகின்றார்கள் பிர் தௌஸ் என்ற சொர்க்கம் அதனுடைய மையப்பகுதியிலிருந்து அந்த ஆறுகள் உருவாகி ஓடிக்கொண்டு இருக்கணும் அதனுடைய முகத்துவாரம் அங்கதான் இருக்குது ஆனா அது கடைசி எங்க போய் சேருது அதெல்லாம் தெரியாது யாருக்கும் தெரியாது ஜிப்லி அலி இஸ்லாம் தெரியாது அப்படின்ட்டாங்க எங்க போயிருக்கு எங்கே போய் முடியுதுன்னே தெரியாது சரி அது மாதிரி பால் பாலினால் ஆறு இது எதுக்கு ஒரு பாலில் ஆறு ஒன்றா குடிக்க குடிக்கிறதுக்கா எவ்வளோ குடிக்க முடியும் குளிக்கிறதுக்கா குளிக்க முடியுமா பாலில் தேன் அதை குடிக்கிறதா குளிக்கிறதா அதே மாதிரி மது ஆறு அதான் குடிக்கக்கூடாதே மதுவை அவங்க போதையாக மாட்டார்கள் மயக்கமடைய மாட்டார்கள் அதில் அந்த மது அந்த மது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ரொம்ப இனிமையாக இருக்கும் அதே மாதிரி தேன் அது குடிக்கிறதுக்குத்தான் அல்லாஹாலா வச்சிருக்கான் அருமையான தேன் அதே மாதிரி பாலும் குடிக்கிறதுக்குத்தான் சொர்க்கவாசல் குடித்துக் கொண்டே இருப்பார்கள் பருகி இருப்பார்கள் அந்த நீரிலே குளிப்பார்கள் அல்லது வந்து குடிப்பார்கள் எல்லாம் செய்வாங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஆறு நாலு ஆறு இந்த மாதிரி நாலு ஆறு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலா குரானின் மூலமாக உறுதிப்படுத்துகின்றான் தஜிரி அதாவது ஜன்னத்துள்ளி ஒய்தல் முத்தகன் பியா அன்ஹாரும் இம்மா இன் வை ஆசின் என்ற அந்த ஆயத்தில் அல்லாஹால நாலு ஆறு நாலு ஆறுகள் இருப்பதையும் நம்பிக்கை கொள்ள ஈமான் கொள்ள வேண்டும் சில பேர் நம்மள்கள் சொர்க்கம் ஒரு இமேஜ் அது வந்து ஒரு கற்பனையான ஒரு பொருளே தவிர உண்மையிலே சொர்க்கம்லாம் கிடையாது சொர்க்கமே இல்ல அப்படின்னு சொல்லும் அவர் நம்புவாரா இதை நம்புவாரா இருக்குங்கிற நம்புவார அதையும் நம்ப மாட்டார் நம்பலன்னு சொன்னா அவருடைய ஈமான் பறி போயிரும் ஆறுகள் ஓடுகின்றது எதுக்காக ஏ ஓடுது அதுல தேவை என்ன கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது ஓடுது ன ஓடிக்கின்றன அப்படிங்கிறது நம்பிக்கை உள்ள நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற சொர்க்கத்திலே சொர்க்கத்தினுடைய என்பது ஒரு சொர்க்கத்துக்கு பேரு அதனுடைய சோலைகளிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலே அவர்கள் இருப்பார்கள் தங்கி இருப்பார்கள் என்பதாக அதனுடைய பொருள் தாவாகும் அதிலே அவர்களுடைய துவா எப்படி இருக்குமே சுபஹான கல்லாஹும் என்பதுதான் அவங்களுடைய துவா அவர்கள் சொல்லக்கூடிய அல்லாஹை புகழக்கூடிய அந்த வாசகம் கேட்டால் சுபஹான கல்லாஹும்மா அப்படின்னு சொல்லுவாங்க என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றான் சுபஹான என்று சொன்னா அல்லாஹால பரிபூர்ணமாக புகழ்ந்ததாக ஆகிவிடும் வருவோம் அகையத்துகும் அவர்களுக்குரிய காணிக்கை அந்த சொர்க்கங்களிலே சலாம் சலாம் சலாம் எங்க பார்த்தாலும் சலாம் அஸ்லாம் வலைக்கும் அசலாம் வலைக்கும் அசலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மலக்குகள் எவ்வளவு நாள் நாளெல்லாம் கணக்கு சூரியன் சந்திரன் எல்லாம் கிடையாது அதனால இரவு பகலும் கிடையாது எல்லா நேரங்களிலும் வர நேரம்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க முன்னாள் ஒரு ஆயத்துல நேற்று இதுல சொன்னோம் அந்த ஆயத்துல சூரத்து ராதுல வரக்கூடிய ஒரு ஆயத்துல அவங்க காணிக்கை கொண்டு வருவார்கள் அல்லாஹிலிருந்து அந்த மலக்குகள் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் அதாவது சொர்க்கவாசிகள் ஒரு மரத்தின் நிழலிலே கூடி பேசி கொண்டிருப்பார்கள் கிளைகள் இருக்கும் அப்படி அருமையான ஒரு மரம் இருக்கு தூபா என்று அந்த மரத்துக்கு பேரு அந்த மரத்தினுடைய கிளைகளுடைய நிழலிலே வேகமாக செல்லக்கூடிய ஒரு குதிரை வீரம் நூறு வருஷம் போகலாம் அவ்வளோ பெரிய நீளமான ஒரு வேணாம் ஓதி பாருங்க அப்படின்ற சூழல சொல்றாங்க நீளமான நிழல் என்ற அல்லாகத்தெல்லாம் சொல்லுங்க ரொம்ப நீளமாக இருக்கும் நூறு வருஷம் ஒரு குதிரையில போலாம் ஒரு மனிதன் அவ்வளோ பெரிய அந்த நிழல்லாம் இலைப்பாரி கொண்டு பேசி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஓய்வாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மலக்குகள் வந்து உங்களுடைய ரப்ப உங்களை வர சொன்னா நீங்கள் அவங்களுக்கு அவனுக்கு அதாவது அவனுடைய சலாம் உங்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு குதிரை கொண்டு வருவாங்க ஒரு குதிரை இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குதிரை கொண்டு வராது அந்த குதிரை எப்படி இருக்குன்னா பூரா வைரம் வைடூரியம் மாணிக்கம் எதனால் படைக்கப்பட்டிருக்கு ரெக்கைகள்லாம் அப்படி படைக்கப்பட்டிருக்கு ரெக்கைலாம் அப்படி எப்படி பறக்க முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா அது நமக்கு தெரியாது அங்க போனா தெரியும் அந்த குதிரையில ஏற்றி அவர்கள ரூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களை அது ஏறி உட்கார ஏற்றி உட்கார வைப்பாங்க அது பறந்து போகும் பறவையை விட மிக வேகமாக பறந்து போகும் முடியாது ஹதிசில் வருது பறவையை விட மிக வேகமாக பறந்து அஸ்ரம் மின தாயிற் பறவையை ரொம்ப வேகமா போகும் போய் ரொம்ப சன்னிதானத்துக்கு போன அவங்க சொல்லுவாங்க அல்லாஹுமா அந்த அப்படின்னு சொல்லுவாங்க யார்லா நீதான் சலாம் சாந்தி மயமானவன் நிம்மதியான தன்மையுடையவன் நிம்ம சலாம் என்ற சாந்தியை தரக்கூடியவன் நீதான் ஒமின்கசலாம் சாந்தி என்பது உன்னிடத்திலிருந்தான் கிடைக்க பெற வேண்டியதாக இருக்கின்றது அப்படின்னு காணிக்கை சொல்லுவாங்க அல்லாஹ் சொல்லுவான் சலாம் என்பவன் என்ன சலாம் உங்களுக்கு கிடைக்க பெறும் என்பதாக சொல்லிட்டு தான் முன்னாள் சொன்ன ஒரு விஷயத்து நீங்க என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நினைச்சீங்க அப்படின்னு எல்லாத்தையும் நினைச்சுக்குவாங்க நினைச்ச பாருங்க அல்லாத்தால அதை போல பத்து மடங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் என்பதாக வருகின்றது சரி அப்படிப்பட்ட சொர்க்கம் அதுல வந்து இவங்களுடைய தாவா இவருடைய வாக்கு இவருடைய துவா எப்படி இருக்கும் என்று சொன்னால் சுபஹானக் கல்லாஹும் என்று அல்லாஹை புகழ்வதாயிரு காணிக்கை அவர்களுக்குரிய காணிக்கை என்ற சொர்க்கங்களிலே சலாம் அசலாம் வலைக்கும் என்று சொல்லுவதாயிரு அல்லாஹின் புறத்திலிருந்தும் சலாம் கிடைக்கும் அதே மாதிரி மலக்குகளின் புறத்திலிருந்தும் கிடைக்கும் அந்த திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்க இவங்க எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்தா ஒரு மாளிகைக்கு எழுபதனாயிரம் வாசல்கள் இருக்கும் ஒவ்வொரு மாளிகையிலும் எழுபதனாயிரம் வாசல்கள் எழுபதனாயிரம் வாசல்களிலும் ஒவ்வொரு வாசலும் ரெண்டு ரெண்டு ஹௌர்களின் பெண்கள் இருப்பார்கள் அவர்கள் உடை உடுத்தி இருப்பார்கள் அந்த உடை எல்லா விதமான கலர்களும் இதுல இருக்கும் எந்த கலரும் இதுல இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உடை உடுத்தி கொண்டிருப்பார்கள் சரி அந்த உடை எங்கிருந்து கிடைக்கும் சொன்னா தூபான் அந்த மரம் சொன்ன பாருங்க அந்த மரத்தினுடைய கிளைகளில் மொட்டுகள் இருக்கும் பூ வருவதற்கு முன்னால மொட்டு இருக்கு பாருங்க கும் அக்குமாம் என்பதாவது சொல்லப்படும் அந்த மொட்டுகளில் இருந்து அந்த துணிகள் எல்லாம் வெளிவந்து கொண்டே இருக்கு உலகம் இருக்குத இது தாருக்கூடிய இடமாக படைச்சிருக்கிற நிறுத்திக்கிட்டான் விதைய போட்டா பஞ்சு வரும் அதை சரி பண்ணி அதை அடிச்சு தூத்தி அது பண்ணி பண்ணி நூலாக்கி அப்புறம் வந்து உடைகளாக செய்து போட்டுக்கணும் வேலை இல்லாம சும்மா அப்படியே பஞ்சிலிருந்து போட்ட உடனே அப்படி துணியா வந்துருச்சுன்னா ஒரு வேலையும் செய்யாம துணியை தச்சு போட்டுக்குவோம் அப்படி இல்ல சொர்க்கத்தில் அந்த மாதிரி கிடையாது